ரயா திர முன்தமே திரங்கலம் சுயப்பதியான எருமார் இந்த லோகத்திலே சம்சாரிகள் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக பல பல அவதாரங்கள் செய்கிறார் இந்த அவதாரங்கள் அதை வர்ணிக்கக்கூடிய பெரியோர்கள் திருவங்கை ஆழ்வர் அவர் தெரிவிக்கிறார் மீனோடாமைபுராய் முன்னு விராமனாய் தானாய் பின்னு விராமனாய் தாமோதரனாய் கற்கையும் ஆனாய் என்று விவரிக்கிறார் எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் கூட பல அவதாரங்களுக்குள்ளே மிகவும் முச்சம் என்று கொண்டார்கள் பெரியோர்கள் மச்சகூர்ம வராக நரசிம்மஸ் வாமனஹா நரசிம்ம நாமவிக்கிரமண படந்தான்மண பிறந்தான் பிறந்தாய் பின்னுமிராமனாய் நானன் தான ராமன் அடுத்தபடியா ஒரு ராமன்ஷியல் தான் மாற்றி வச்சேன் ஒரு ராமனுக்கு முதல்ல பிறந்த ராமனுக்கு ஜே ராமன் ஜமதக்னி ராமன் நடுவில் பிறந்த ராமனுக்கு டி ராமன் தசரத ராமன் அடுத்தபடியா பிறந்த அவன் பி ராமன் பலராமன் பரசுராமனாகவும் தாசரியாகவும் தசரத ராமனாகவும் பரசுராமனாகவும் அவதரித்தான் என்பருமான் அதற்கு பிற்பாடு கல்கி கிருஷ்ணா கிருஷ்ணகா கல்கி கிருஷ்ணனா அவதரித்தா இனிமே கல்கி அவதாரம் வரப்போறது வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கா சில பேர்ல யாரும் அப்படியெல்லாம் வந்ததா தெரியல நம்ம அபிப்பிராய்ல பெரியவர்களிடம் வந்ததா சொல்லுறேன் அந்த அவதாரமே வேற விதமாக விரணிச்சிருக்கா இந்த கல்கி வரப்போறதா சொல்ற கடைசியா இதுவரை முடிந்தது என்னன்னா கிருஷ்ணா அவதாரம் அவதாரங்கள் அநேக அவதாரங்கள் பண்ணினாலும் கூட ஒரு அவதாரத்தை ஒரு அவதாரம் மிகவும் திருமையுடையதாக பார்க்கப்படுகிறது அவதரிக்க அவதரிக்க பெருமை அடைகிறான் என்று வேதாந்திரம் வர்ணிக்கிறது சௌஸ்ரேயான் பவதி ஜாயமான ஊ என்றால் ஏவான் அர்த்தம் புகாரத்துக்கு என்ன அர்த்தம் போன்ற பிரணவத்துல ஏவ அவனே அவனே அவனுக்கே சேஷப்பட்டவன் அவன் என்பெருமான் அவனுக்கு அவனுக்கு சேப்பட்டவன் இந்த ஜீவாத்மா அவனுக்கே சேப்பட்டவன் ஏவகார்த்தந்தான் உகாரத்திற்கு ஆன காட்டு தான் எம்பெருமான் பெருமைறுான் பிறந்து பிறந்தே பெருமையை பெறுகிறானே ஒழிய பிறக்காமல் ஒளி கூடுகிறத ஒ நமக்கு ஒளி குறைஜஸ் நமக்கு சம்பந்தத்தாலே நமக்கு ஒளிவர் முடினலாம் என்கிறார் அழுவார் இதை வேதம் தமிழ் சேதம் மாறனான அவர் தெரிவிக்கிறார் எத்தனை அவதாரங்கள் பண்ணினார் அவதாரங்களிலே ஒளி கூடுகிறது அவனுக்கு தேஜஸ் அதிகமாக இருக்குன்னு அவர் கடைசில கிருஷ்ண அவதாரம்னா அதற்கு பெருமை மற்ற அவதாரங்களுக்கு கிடையவே கிடையாது நமக்கே நாமே உபன்யாசம் பண்றோம் உபன்யாசம் பண்ண பண்ண பிரிசாரு ண்ணத்தான் அதற்கே சிறந்து பார்க்கப்படுகிறத ஒழிய முதல்ல உபன்யசம் பண்ணிருந்த தே பண்ணிக்கிறது இப்போ தே பண்ணி பார்க்கறது நமக்கே வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் தேவலைன்னா கொஞ்சம் பரவாயில்ல எல்லாருக்கும் புரிய முடியாது சிரிட்டு இருக்கும் எல்லாரும் உட்காந்து கேட்டு இருக்கிறபடியனால புரியறபடியும் சொல்றா போதே சில எழுந்திருந்து போகலையா எழுந்திருந்து போகாதபடியினாலே எல்லாரும் கேட்டு இருக்கிறபடியனாலே ஏதோ தலையாட்டுறபடியினாலே நடுவில் சிரிக்கிறபடினாலே தூங்காமல் இருக்கிறபடியனால கேட்குது அல்லது நன்றாக தூங்குகிறபடியனால முதல்ல முதல் அவதாரம் பண்ணினார் அது விசேஷமா சொன்ன அடுத்தபடியா எத்தனையோ அவதாரங்கள் பண்ணினான் தெரிவித்த காலத்தில எல்லாம் ஒருத்தனுக்கே உண்டைய ஒழிய வேறு யாருக்கும் கிடையாது அவன் ஒருத்தன் தான் கீதாச்சாரியன் என்று கொண்டாடப்படுகிறானே ஒழிய வேறு யாருக்கும் அந்த பெருமை கிடையவே கிடையாது அவனுடைய அவதாரத்திலேயே மிகச்சிறந்து இந்த அவதாரம் தான் அந்த அவதாரம் இருக்கிறதே அதிலே ஆச்சாரியனாக அது மட்டும் கையாடுவர் தாமோதரனாய் கற்கே ஆனாந்த அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது தாமோதரன் சொன்ன தாமோதரன் திருநாமம் இருக்க அத போல திருநாமம் கண்ணன் என்று சொன்னால் சௌலபியத்தோட சொல்ற சௌலப்திராசகமான திருநாமம் எது என்று கேட்டால் தாமோதரன் தான் தாமோதரன் தாமன் கயிறு கயிறுனாலே உதரத்திலே கட்டினாள் என்ன கட்டினால் மற்றொரு கடவண்ணை கடவினில் உறவிடையா புண்டு எத்திரம் உரவினோடு இணைந்திருந்த எங்கே ஒளிவே என்கிறார் நம்ம இடுத்துற உரம்னா மற்றொரு கட்டின அர்த்தம் பண்ணினாள் மார்பிலே கட்டினால் அப்படின்னு அர்த்தம் பண்ணினார் உதரம்னு சொல்லணும் எங்க கட்டினான் வாஸ்தவன் வயத்துலதான் கட்டினான் இடுப்புல தான் கட்டினாடே ஒழிய மார்பிலே அக்ட் கட்டினா கட்டினது இடுப்புல தான் கட்டினா யசோக கிராட்டி ஆனால் உரம் சொன்ன உரத்திலேயா கட்டினார் எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட ஆழ்வார் உரத்திலே கட்டினால் மார்பிலே கட்டினால் அதுக்கு நம்பிள்ள பலவிதமா வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார் வீட்டுல அவர் தெரிவிக்கிறார் உரம்ன்றதற்கே உதாரம் அப்படின்ற சப்தத்தை தா போடுத்து நடுக்குறைத்தல் பேர் இதெல்லாம் இருக்கா தமிழில நடுற ஒரு அக்ஷரத்தை முடிந்துவிட அப்படின்னு முதல்ல அப்படி ஒரு அர்த்தம் அடுத்தபடியா இல்ல இல்ல உரத்திலேயே கட்டினாள் யாரையும் சேர்த்து கேட்டா சேர்த்து கட்டினாள் இந்த இடத்துல மருமகள் பிராட்டி இருக்கா வட்சஸ்தரத்துல அங்க கட்டினாக்கா மருமகளையும் சேர்த்து கட்டின அந்த தைரியம் இருந்தது அவ்வளவு மருமகளையும் சேர்த்து கட்டுறது மருமகளையும் சேர்த்து நாம கொள்ளையே கட்ட முடியல மருமகளையும் சேர்த்து கட்டினால் தான் என்ன ஆச்சரியம் என்ன தைரியம் என்ன தைரியம் யசோத பிராட்டிக்கு மருமகளையும் சேர்த்து கட்டினால் தற்கஸஸ்தர நித்தியவாச ரசிகம் அலர்மேல் மங்கு உரமார்பனா இருக்கிறார் அழகில் இறையமன்னு அலர்மேல் மங்கு உரமாறுவா நிகரில் போலா ரகம் மூனுடைய என்ற அழிவார் அவள் எப்பொழுதும் வட்சஸ்தலத்தில் இருக்க அவள் பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி யசோத பிரா டிக்கு மருமகள் மணாட்டு பெண் மணாட்டு பெண்ணையும் சேர்த்து கட்டினார் இந்த அவதாரத்துல சௌரபியத்தை கட்டான் ஒரு கை மண்ணா ஒரு பெண் அவரை அவருடைய கைவழி மண்ணாக இருந்தாரே அவன் சொல்லை மீறி கொண்டு போக முடியவில்லையே இடுப்பிலே கட்டினால் கண்ணினும் சிரித்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயனாக திகழ்ந்தார் தாமோதரண்ட திருநாமம் அவனுடைய அவதார சௌரபியத்தனுடைய எல்ல நலத்தையும் அந்த திருநாமம் தாமத்தை உதரத்திலே உடையவன் பராசரப்பட்ட அற்புதமா தெரிவிக்கிறான் இது இளச்சிணை சொல்லுவான் சேஷியனுடைய இளச்சிணை சேகபூத்தா நமக்கு ஒரு லட்சம் அடையாளம் மார்க் அர்த்தம் இலட்சணம் சொன்னாலும் தெரியாது இலட்சணுன்னு சொன்னாலும் தெரியாதுன்னா அடையாளம் அடையாளம்னா இலட்சணா லட்சணம் ஒண்ணுமே என்ன சொல்ற ரொம்ப புரியலையு இலட்சணா என்ன அர்த்தம் அடையாளம் மார்க் என்ன இருக்கு நமக்கு தோல்லை ஒத்திக்கலாம் சங்கசக்கரான்னு என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்திக்கொண்டு தீயில் பொறிகின்ற செஞ்சுடராள் தீய சக்கரத்தின் கோயில் பொறியாரே ஒத்துண்டு நின்று குடி குடியால் செய்கின்ற இந்த தோல்லை பார்த்தாக்கா தெரிகிறது தெரிகிறது சங்க சக்கர அடையாளம் இருக்கிறது இது நமக்கு அடையாளம் இது என்ன காட்டுறது சேஷபூதனுக்கு இலச்சி அடையாளம் சேஷபூதன் ரெண்டு பெருமானுக்கு ஆள்பட்டவன் இது அடையாளம் <coughs> எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் அடிமைப்பட்டவன் ஸ்ரீ வைத்தவன் எப்படி தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் ஆஹா அந்த சங்க சக்கர லாஞ்சனத்தை கொண்டு தெரிந்து கொள்கிறோம் சேஷபூதனுக்கு இலச்சனை அடையாளம் சேஷிக்கு இலச்சனை அடையாளம் என்னும் சேகி என் பெருமாள் கண்ணகிரான் ஷேகி ரடத்துல கைம்பரியம் உள்ள கூடியவன் சுவாமி தலைவன் நாசனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டார் பட்டர் சொன்னார் அதான் தாமோதரம் தாமோதரத்துவ கரக்கிணஹா ரணத்தை வசதாம் என்கிறார் பட்டர் ஸ்ரீரங்கராஜ் ஸ்தவத்தில தாமோதரன் அதுதான் அவனுக்கு இலட்சண அடையாளம் அது அடையாளம் அது என்ன அது இப்படி அடையாளமா உயர்ந்தவன் மிக உயர்ந்தவன்றதே இடுப்பிட இருக்கக்கூடிய கயிற்றுனா அன்னைக்கு கட்டினாலே அந்த தழும்பு இன்னும் இருக்கு அதை இன்னைக்கும் அவுச்சுட்டா இன்னும் கட்டி போட்டிருக்கா இன்னும் கெட்டி போடல நம்ம நம்ம கோயிலா உடனே அவுச்சிருவான் கோயில்லாம் பெருமாள் அடுத்த உள்ள கட்டி போடுற அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் பத்தாத்மாக்கள் பார்க்க வேண்டியதே இல்ல இன்னும் இருக்கிறார்கள் என்பதை கட்டி போட்டு சிவகுருக்கள் கட்டி போட்டு வச்சிருக்காட பார்த்தாலே பெரிய கிணம் கிணம் என்றால் அடையாளம் தழும்பு அது என்ன சொல்றது ஆசிரியர்களோ அவனுக்கு இவன் அடிமைப்பட்டவன் ஆசிரித்தரதிரன் சர்வசுலபன் சௌரியத்தைக் காட்டியிறது சௌரியத்தினுடைய எல்லன்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாமோதரக்கிண பிரணத்தவசா திருவிதச்சிதிந்தம் புந்தாவலம் வலித்திரயம் அது என்ன சொல்றது திருவிதஜிம் துந்தாவதம்பி வடித்தயம் மூணு கேட்டுறது மூன்று வகைப்பட்ட சித்துக்கள் மூன்று வகைப்பட்ட அச்சித்துக்கள் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் எல்லார்த்தையும் வயிற்றுல வச்சுருந்தேன் அப்படின்னு அது சொல்றேன் அதற்கு மேலே தாமோதரத்து அதுக்கு ஏற்ப தாமோதரத்துவ கரக்கிணம் அது என்ன சொல்றது பிரணதவசதாம் ப்ரூத்தே தாமோதரத்துவ கரக்கிணஹா யார் சேவிக்கிறார்களோ அவர்கள் சொன்ன கட்டாட்சை ஆகிவிடுகிறான் ஆச்சாரியனுக்கு எவன் அடிமைப்படுகிறானோ அவனுக்கு எம்பெருமான் மிகவும் சுலபனாக ஆகிறான் தெரிவித்தார் அதைத்தான் காட்டிய பிரணத வசதாம் தாமோதரத்தை சேவ அவனை ஜெயிச்சுள்ளான் அவன் நமஸ்கடிமைப்பட்டவனாக ஆகிறான் பாரதந்திரத்தை உலகரிய பறைசமத்தக்கூடியது தான் அவனுடைய தாமோதரத்துவ கணக்கனஹா என்கிறார் அதான் தாமோதரன் கடைசி அவதாரத்துக்கு பெருமை மீனுக்கு கிடையாது சாமிக்கு கிடையாது வராக கிடையாது நரசிம்மத்தி வாகனனுக்கு கிடையாது பரசுராமனு கிடையாது தசரதராமனு கிடையாது பலராமனுக்கு கிடையாது கல்கிக்கு கிடையாது கல்கி அவதாரம் இனிமேல் வரப்போறது அதை பத்தி தெரியவே தெரியாது இப்பொழுது இருக்கக்கூடிய அவதாரங்கள்ல கடைசியாக இருக்கக்கூடியது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் ஆக இன்னார் தூதன் என நின் தான் எவ்வளவு கிடந்தானே கேள் இன்னார் தூதன் பாண்டவ தூதன் பிரசித்தமா பெயர் பெற்றான் அவதாரம் எதுக்கா தெரியும அவதாரம்ந்தோம் இந்த சௌலபிய காட்டை தெரிவிக்க வேண்டும் அதுக்காகத்தான் பிறந்தோம் அது கிடைச்சு போச்சு இந்த ஆசிரிதர்களுக்கு பரதந்திரப்பட்ட அப்பதான் எல்லாரும் ஆசிரிப்போம் நம்ம சொன்னபடி கேட்கிறேன் ஒரு பொண்ணைய பார்த்து சொல்றேன் பண்ணிக்கோ இந்த பிள்ளையை பண்ணிக்கோ பண்ணிக்கோ கட்டாயம் பண்ணிக்கோ என்ன கிடையாது அப்படியா சொன்னபடி போய் நாள் தெளிவு பண்ணி போடுதான் உடனே அதே மாதிரி அப்பா கிடையாது அம்மாவும் கிடையாது அவசியமே கிடையாது தன்னிடையே எல்லாரும் அதற்காகத்தான் பெருமான் சுரபன் பாரதம் திறமை வழிவடுத்தவன் அது அவனுக்கு உண்மையான குணம் சொல்றது வேதாந்தங்கள் சொல்றது என்ன சொல்றது வேதாந்தான் நீ அறப்பெரியவன் நீ சுதந்திரன் சொல்லுறது நான் நானு சொல்றேன் எல்லாம் சொன்னாலும் கூட உனக்கு உண்மையான குணம் என்ன தெரியுமா ஆசிரித பாரதந்திரம் அதுதான் உனக்கு உண்மையான குணம் பெருமானுடைய உண்மையான தன்மை எது தெரியுமா எம்பெருமானை நாம் அறிகிறோம் எப்படி அறிகிறோம் அநாதரா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் யாருடையும் பேச மாட்டான் அப்படிப்பட்டவனு தெரிந்து கொள்கிறோம் வேதாந்தத்தில் இருந்து சொல்ல தமிழ் வேதாந்தம் என்ன சொல்கிறது சம்ஸ்கிருத வேதாந்தம் அவனை பரபிரமஸ்வரூபன் அப்படின்னு சொல்லி ஆனா அழுவாரெல்லாம் சொல்ற அதெல்லாம் இல்ல நாங்கள் நாங்க அனுபவிச்சிருக்கோம் இந்த எப்பெருமானங்களுக்கு தன்னை அனுபவிக்கும்படியாக கொடுக்க அந்த அனுபவத்தை பண்ணி நான் நாங்கள் தான் சொல்றோம் அதனாலதான் இவ்வாறு என்ன பேரு தத்வ தரிசி வச்சனம் தத்துவத்தை நன்றாக அவன் காட்ட கண்டவர்கள் அனுபவித்தவர்கள் நான் சொல்றேன் அனுபவிச்சவாழ் சொல்றோம் எல்லாரும் சொல்றாரு அனுபவிச்சு எனக்கு தெரியும் நான் அனுபவிச்சிருக்கேன் எப்படி இருக்க எனக்கு தெரியும் வார்த்தைக்கு எதனாலே கௌரவம் சொல்ற நாங்க அனுபவிச்சிருக்கோம் அண்ணா பார்த்திருக்கோம் அவன் எங்களை முக்கூட்டாக தன் அனுபவிக்க கொடுக்க நாங்கள் அனுபவித்திருக்கிற அப்படின்னாலே இந்த அனுபவத்தை கொண்டு சொல்லுறோம் உங்களுக்கு அவனை போல ஆசிரிய பரதந்திரம் கிடையவே என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அது தாமோதரத்துவ கடன் தெரிவிக்கிறதே அதனால்தான் தாமோதரனாய் மீனாய் அமையுமாய் நரசிங்குமாய் குரலாயத்தனோ சொல்லாரு கடைசியா சொல்லாரு மீனோட ஆமை கேழல் அரிகுரடாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதராய் அதனால தாமோதர சப்தத்தை திருமங்கை ஆழ்வார் அவர் அனுபவித்தவர் கட்டுண்டான் காணினடி பரத்தத்தையும் சொன்னார் அடுத்தபடியாக சௌதபியத்தையும் சொல்றார் தாயார் உலகத்தையெல்லாம் உண்டான் எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு பெண்ணினுடைய கையிலே அவரையனுடைய வெயிலே அகப்பட்டான் அகப்பட்டு அழுதான் என்று சொல்லோதரன் ஒளி பெறுகிறான் அந்த எம்பெருமான் சௌஸ்ரேயான் ஜாயமான ஒளிவர் முடநலம் முதலிட பேரிட வீடாம் அழுவார் ஆஹா அந்த எம்பெருமான் அவதரித்ததே கடைசி அவதாரம் தன்னுடைய ஜென்மாஷ்டமி நாம் ஸ்ரீ ஜெயந்தி அறுபத்தோடு ஸ்ரீ ஜெயந்திக்கு என்ன விசேஷம் எம்பெருமானா அவதரிச்சுவது விசேஷம் அதை காட்டில பெரிய வாச்சான் பிள்ளை அவதரித்த விசேஷம் அவதாரம் ஒரே ஒரே அவதரித்தார்கள் அவதார ரகசியத்தையும் அவதார ரகசியம் இருட்டான் அதெல்லாம் அவதார ரகசியம் என்னன்னா திருக்கண்ணமங்கை பெருமான் தான் வந்து அவதரித்தான் இந்த லோகத்திலே பெரிய பிள்ளையாக வந்து அவதரித்தான் திருமங்கையாழ்வார்தான் நம்பிள்ளையாக வந்து அவதரித்தார் கார்த்திகையில் திரு கார்த்திகையிலே கிருத்திகா நட்சத்திரத்திலே அவதரித்தார் சுவாமி நம்பிள்ளை இவரோ ஆவணி மாசத்திலே ஸ்ரீ ஜெயந்தி அன்றைய தினமே ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை நடத்திலே காலக்ஷிவம் பெரியவாச்சான் பிள்ளை திருக்கண்ணமங்க பெருமான் கண்ணகிரான் தான் கண்ணன்னு தான் பெரிய ஸ்ரீமத் கிருஷ்ணசமா இவருக்கும் கண்ணனு தான் பெரியதான் கண்ணனு பெருவிச்சா ஸ்ரீ ஜெயந்தியில பிறந்த அந்த குழந்தைக்கு என்ன பெருவிக்கிறது பேரென்ன பெருவிக்க முடியும் தாமோதரன் வைக்கணும் கண்ணன் என்ற திருப்பாடுதான் பெரியவாச்சிருந்து சேர்ந்தது முதலிடையே பெயர் கிருஷ்ணன் கிருஷ்ண சம கிருஷ்ணன் இவருக்கும் பேரு அவருக்கும் பேரு கிருஷ்ணன் தான் வடக்கு தெருவிதையும் கிருஷ்ணன் தான் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணாசு என்று அவருக்கு தெனி அவருக்கும் கிருஷ்ணன் தான் திருநாம ரெண்டு பேரும் கண்ணனாகத்தான் இருந்தார்கள் இரு கண்ணர்கள் தெரிவித்தார் ஆகா ஒரு அவதார ராசியும் தெரிஞ்சு விட்டோம் ஒரு அவதார ராசியும் ஒரு கிருஷ்ணனை பத்தின அவதார ராசியும் தெரிஞ்சு இன்னொரு கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் தாமோதரன் அந்த கிருஷ்ணனுடைய அவதார ரகசியம் தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த அவதார ரகசியத்தை பத்தி பேச்சுடைய நேமன் அவன் சொன்னா ஒரு கிருஷ்ணனுடைய அவதார ரகசியம் இன்னொரு அவதார ரகசியம் இந்த கிருஷ்ணனை காட்டலாம் அந்த கிருஷ்ணம் வசந்தம் அது ஒரு காரணம் காரணம் எனக்கு டயத்துக்கு முடிக்க தெரியாது அவனுக்கு டயத்துக்கு முடிக்க தெரியும் பெருமை சொல்லவே முடியாது பெருமை பெற்றவரை முதல்ல சொல்லணும் பெருமையில குறைந்தவரை பிற்பாடு சொல்லணும் இது எபெருமானுடைய திருவண்ண கஷ்டமா இருக்காதான் கஷ்டமா இருக்கவே இருக்க எபெருமான் உகந்த விடயம் தன்னுடைய அடியார்களுக்கு பெருமையை சொல்ல சொல்ல எபெருமான் முகம் மலரும் என்று அற்புதமான அடியார்கள் இருந்தால் போறோம் அவர்களுடைய கூடி இருந்தால் போறோம் அவர்களுக்கு கைங்கரியமே பரம போஜம் எப்பெருமானே வேண்டான் எப்பெருமான சொல்றாரு நேரம் போய் சொல்றேன் கஷ்டமா இருக்கும் பெருமான அழுவார் அதிகம் அவர்களோட கூடி இருந்தா நீயும் உன் பக்கத்துல வரவே மாட்டேன்னு சொல்றாரே இப்படி சொல்லச்சே அவன் கேட்டான் எவ்வளவு ஒருத்தமர் காத்துல போய் நம்ம சொல்றோம் நம்ம காரில அனுப்பிச்சி வைக்கும் கல்யாணம் இருக்கு மது எல்லாரையும் அனுப்பிச்சி வைக்கும் நீர் வரவேண்டாம் நீர் வராட்டான சொன்னாக்க அவருக்குடியார்கள் பெருமையை சொல்லி அடியார்களுடைய குடியிருக்க பெற்றால் நீயே வேண்டாம் சொல்றேன் திருவுள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கமோ தெரியவில்லை சொன்னார் நடுமார் கடுமையை சொல்லிட்டு சொன்னார் இந்த ஓரத்துல உட்கார்ந்து இருந்தார் நஞ்சிய பக்கத்துல உட்காரு உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்காரு அங்க இருந்த அவர் இருக்காரு கண்டிப்பா இருந்திருப்பா காதல உழுந்துருட்டார் கேட்ட உடனே அந்த சந்தோஷத்தாலே கொஞ்சம் சத்தமாவே சுருட்டார் காதல உருந்துருத்து யாரும் சொன்னது யார் அப்படின்னு கேட்டார் நடுங்கி விட்டார் சொன்னது தப்போ என்னமோ அப்படின்னு என் அர்த்த உபகரித்தே எம்பெருமானை ரொம்ப சந்தோஷம் சொல்றேன் என்ன சொல்ற அந்த கடைசியிலே நெடுமாறு கடுமையினுடைய கடைசி பாட்டிலே நல்ல கோட்பாட்டு மூன்றிலொன்றும் தான் நிறைந்த பாசுரத்தை கேட்டான் தாமர புஷ்பம் மலர்ந்த போல அவனுடைய திருக்கண்கள் மலர்ந்ததுன்னு அழிவார் சொல்லியிருக்காரு அதனால அடியார்களுடைய பெருமையை கேட்டு சந்தோஷம் அடைகிறவன் எம்பெருமானே ஒழிய துக்கப்படுபவன் எம்பெருமான் அல்ல பொருகாலத்திலேயும் தன்னப்போல ஆக்கணும் தானே நினைக்கிறான் இந்த எம்பெருமான் அவன் அடியாரருடைய பெருமையை கேட்க கேட்க ஆனந்த நிர்பரனாக இருப்பான் கண்கள் விகசித்தது என்று சொன்னார் என்பதை ஆழ்வாரே காட்டியிருக்கே அவர் மனசு கட்டப்படுமான் இது உட்கார் கண்ணனா இருந்திருப்பான் அப்படின்னு உபன்யாசம் பண்ணுவார் சூச்சனை பண்ணினார் சூச்சனை பண்ணின உடனே புரிஞ்சு விட்டார் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் பட்டன் பட்டன் சந்தோஷப்பட்ட நம்முடைய சிக்ஷனா இருக்கும் அடியார்களுக்கு பெருமை ஏற்பட அவருக்கு சந்தோஷம் ஏற்படுறது சிக்ஷனுக்கு பெருமை ஏற்பட்டோஷம் புத்திராதி கொண்டாடுற உங்களுக்கு சொல்ற கேட்ட பெத்த தகப்பனா இருந்தா சந்தோஷப்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கெட்டப்படுவான் ஒரு காலத்திலேயே என் தகப்பனா இருக்கிறதுனால அசூ ஏற்படாது எவ்வளவுக்கும் காரணம் நான் ஆத்மாவை புத்திரனாமாசின்னு சாத்திரம் சொல்லிடுற அப்படின்னாலே இவன் புத்திரன் என்னோட புத்திரனுக்கு சொல்லக்கூடிய பெருமை போய் சேரும் உலகத்திற்கெல்லாம் ஒரு தந்தையாய் தாயா இருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய பெருமை அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கிறது அதே போல பட்டருக்கு நஞ்சியருடைய பெருமையை கொண்டார் அவரே சொல்ற அந்த காலத்துல அவருக்குண்டான பெருமையை பார்த்து சந்தோஷப்பட்டார் அந்த காலத்துல அவர் அல்லி அவர் என்ன சொன்னார் உடனே எங்கிருந்தோ தமிழெறியாத தேசத்திலிருந்து வந்து இவ்விடத்திலே தமிழே தெரியாது நின கர்நாடக தேசத்துல பிறந்திருக்கோம் இருக்கும் கர்நாடகம்ன்றது சில பேர்ல வச்சுருக்காங்க வராது கிடையவே கிடையாது யாராயிருந்தாலும் எம்பெருமான திருவடி எம்பெருமான திருவடிகளிலே அச்சனமான பக்தியுடன் கூட தித்திய பிரபந்தத்தை கற்றுக்கொள்ள தொடங்கினால் நன்றாக வரும் சந்தேகமே கிடையாது நஞ்சியரே எடுத்துக்காட்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு அங்கு போனார் ஆச்சாரிய கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திர பூத்தராக ஆனார் அவரால் சிக்ஷிக்கப்பட்டவரா சகராட்சங்களையும் நன்றாக அறிந்தார் அறிந்து கொண்டு அவருக்கே விடியும்படி ஆயிட்டார் எங்கிருந்தோ வந்து தமிழியா வந்து இவ்விடத்திலே வந்து வேறொரு மதத்தில இருந்தார் பகவானுக்கு விக்கிரமில்லை உடனில்லை விபூதி இல்லை என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தில் இருந்து இங்கு வந்து இவ்வளவு ஈடுபட்டு இந்த அர்த்தத்தை நமக்கும் உபகரிப்பதே அப்படின்னு ஆனந்தப்பட்டார் சரித்திரம் நிறைய எம்பெருமானுடைய சரித்திரம் சொல்றதை காட்டிலும் அவனுடைய சரித்திரம் கண்ணனுடைய ரகசியத்தை அவதார ரகசியத்தை சொல்றதை காட்டிலும் ரகசியத்தை அவர் அவதார ரகசியத்தை பத்தி முன்னாடி பேசுறது அது கண்ணனுக்கு மிகுந்த ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியது இது கண்ணனுடைய திருவுள்ளத்தை பற்றின ரகசியம் கண்ணனுடைய திருவுள்ளத்தை அவனுடைய திருவுள்ள கருத்து என்னென்ன நம்ம பத்தியே சொல்லிட்டு இருக்கார பத்தி சொல்லக்கூடாது பெருமையை கேட்பதில் ஆசை கிடையாது சீதா யாஸ் சரித்தம்மா திரு உள்ளத்திலே கொண்டார் இதை உடனே சொல்லிட்டார் ஸ்ரீராமாயணத்தான் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லுகிறது சொல்லலே சுசஸ்ரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவளம் சொல்லுகிறது சீதாயனம்னு பேர் வச்சிருக்கணும் தான் வைக்கணும் வால்மீகியே சொல்ற ராமாயணம் இதன் கிருஷ்ணம் சீதா சீதேவனுடைய சரி தான் பெரிய சரித்திரம் தான் இருந்தாலும் என்ன இருந்தாலும் செய்யும் ஆத்திகார பேர் இல்லாம என்னதான் இருந்தாலும் என்ன சொல்லுவா அதுல எல்லாம் கடைசியில இவள் தான் நிர்வகிப்பாள் எல்லாம் நிர்வகிக்க தன்னடைய வந்து சேரும் தன்னடையதான் வந்து சேர அவருடைய திரிச்சாரம் தான் ஏதோ அவருக்கு உப்புக்கு சப்பாணின்னு ஒண்ணு சொல்றேன் உப்புக்கு சப்பாணின்னு ஒண்ணு உப்புக்கு சப்பாணின்னு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த செடுகுடி உடையாடுற நடுவுல ஒரு போடு போட்டுப்பான் அதுக்கு உப்புன்னு பேர் அதை தொட்டுட்டாக்கா ஜெயிச்சுட்டான ஒருத்தர் நாலு பேரை பிடிச்சி அமுக்குவான் அவன் வீட்டு வந்து கடைசியில் மூச்சு விடாமட்டு தொட்டுட்டா அவன் அவுட் அவன் பிடிச்சார அவுட் அப்படின்னு விஷயம் இத மாதிரி உப்பு அதை யார உட்காச்சி வைக்கிறது அதை சரியா பார்த்து சொல்லணும் ஒருத்தன் கை கால் விளங்காது இருப்ப சப்பானின்னு அவனை உட்காந்து அவனுக்கு ஓட முடியாது அங்கிருந்து சப்பாணி போல இந்த ஆத்துக்காரன் கிடையாது அது போல எவ்வருமா மகாபாரதானும் மகாபாரத கேட்கல மகாபாரதத்தால் தூது கோணவன் ஏத்தன் தன் ஏத்தம் கேட்கல அவனும் கேட்கல அவன் சரித்திரம் கேட்கல இந்த மகாபாரதத்திலேயே எதைப்பத்தி சொல்றதை கேட்டான் சாஸ்திரநாம அத்தியாயத்தை கேட்டான் அதே போலையை தான் சொன்னான் தான் சொன்னான் அவன் கேட்கல அரசனாமத்திய கேட்டான் ஏன் கேட்டான் தெரியுமா அது பீஷ்மோ கிருஷ்டம்கிறான் உகந்த அதனால கேண்டார் அழியான் உகந்தது எதுவோ அது இஷ்டமாக இருந்தது அவர் இஷ்டப்பட்டு சொல்ற அதை கேட்க ஆகையினாரே பஞ்சபாண்டவர்களோட ஒன்றாக இருந்து கேட்டான் என்பது சம்பிரதாயம் தன்னுடைய பெருமைன்னு கேட்கல அவர் உகந்தது கேட்டார் திருவாயுமொழியை கேட்டார் அவனுடைய பிரபாவம் தான் சொல்றார் அடியார்களுக்கு நான் அமிர்தமாக கொடுத்தேன் என்கிறார் அழுவார் தொண்டருக்கு அவது உண்ணச் சொல் மாதம் விஸ்வ ஜனானுமோதன கொடுத்தேன் என்று தெரிவிக்கிறார் அழுவார் ஆகையினாலே அதை கேட்டான் என்பரும் பக்தர்களுக்கு அமிர்தமா இருக்கு அவர்கள் உகந்தது எனக்கு அவருடைய அதுவும் அவனுக்கு பரதாளன் கெட பரதராஜ பெருமாட பாதி கெட பரதராஜ பெருமாட ஓம்கணத்தில் திருமண் பரதராஜ பெருமாடி திருமண் இல்லேன்னா பாதி சண்டா இல்ல பரதே திருமளை திருဝင် திருဝင် சாதின்றங்க திருဝင် சாதின்றங்க ஓம்கணத்தில் திருமண் அப்படி கெட அடியாarlar எல்லார லட்டுகிறா அவள லட்டுகிறது எதுக்கா அண்ணனுடைய பாதம் இந்த சீபாதம்னு லட்டுக நீர் உ பாதத்தையும் பத்ம ஜனாநிதி சூச்சித்தி ஊர்வ புன்ற திணக்கம் பகுமானா அவர் அனுமக்க எனக்கு தெரிய நல்ல காரியம் பண்ணிருக்க நல்ல காரியம் பண்ணிருக்க அவன் அது நமக்கும் வேணும் அவர்களுக்கு உண்டானது உனக்கும் வேணும் ஆசை ஜனாநிதி ஊர்துவ ஊர்தவம் ரெண்டு பேர் எல்லா விஷயம் அர்த்தம் நிறைய இருக்கு ஊர்ஜ ரத்து பரி பக்தனான மேல தூக்கிட்டு போறேன் அடியாரிட்டுவா இப்படி போயிட்டு போயிட்டு வந்து அப்படின்னு அர்த்தம் கொண்டிருப்போம் ஒரு காலத்திலயும் பிராமணன் கூடாது பிராமணன் ஒரு காலத்திலயும் சிறிய குன்றம் கூடவே கூடாது பஸ்மதாரணம் கூடவே கூடாதுன்னு சாஸ்திரங்கள் எல்லாம் நிஷித்தமாக சொல்லி இருக்கிறது ஒரு காலத்திலயும் கூடாது தே எதுவும் சொல்றதுக்கு கொஞ்சம் அறிவறுப்பு இருந்தாலும் கூட சொல்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு எம்பெருமான் பர்த்தாவாக இருக்கும் பொழுது மற்றொருவனுடைய சம்பந்தத்தை கொள்ளடாமா கொண்டால் அது பெரியவர்கள் கூடவே கூடாது இப்படித்தான் இட்டுக்கட்சிய இங்க இருந்து இப்படி கூடாது சில பேர் இறங்கிட்டா டிசெண்டிங் ஆர்டர்லேயே சில பேர் ரொம்ப விஷயமா இருக்கணும் அசென்டிங் ஆர்டர்லேயே இருக்கணும் மேல போகணும்னு ஆசைப்படணு ஒய்யா கீழே போகணும்னு ஆசைப்படுறது கார்டு ஆசைப்படுறாரு கிடையவே கிடையாது நீர் ஏன் விட்டு இருக்கீங்க பக்தா இட்டு இருக்கா ரொம்ப நல்ல காரியம் அவசியம் விட்டுக்கணும் கூட வச்சிருக்கார் அவாளுட்டு எனக்கு உத்தேசம் அவாளுக்கு எது பிரீத்திக்கு அதெல்லாம் எனக்கு உத்தேசம் ஆகையினாலே பீஷ்மருகந்த அத சொல்ற மகாபாரதத்துக்கு ஏன் மகாபாரதத்திலே இந்த சகசிரநாம அத்தியாயத்துக்கு என்ன விசேஷம் கேட்டார் ஆறு விசேஷங்கள் சொன்னார் ஸ்ரீ பராசர பட்டர் தன்னுடைய வியாக்கியான தர்ப்பணத்துல உத்கிருஷ்டமான மதம் அவரை கேட்க உமக்கே இது பிடிச்சதுன்னு கேட்க உமக்கு பிடிச்ச தர்மத்தை எத்தனையோ தர்மங்களை சொன்னேன் உயர்ந்த தர்மம் ஏது அப்படின்னு கேட்டேன் உமக்கு பிடிச்ச தர்மம் எதுன்னு கேட்டான் அவர் சொல்ற ஏஷமே சர்வ தர்மோ அதிக தமோ மத இதுதான் பக்தியோட கூட எம்பெருமானை சாஸ்திரநாமத்தை சொல்லி வாழ்த்தீரானோ அவருதான் எனக்கு பிடித்தது தவிர வேற கிடையவே கிடையாதுன்னு பீஷ்மர் தன்னுடைய உத்ருஷ்டமான மதம் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார் அதிகாரி உண்டா கண்ணனை நன்றாக அறிந்தவர் உண்டா ஓடு ஓடுனா சரதல்பத்தோ பீஷ்மா சாம் புத்தாசனத்திலே சேனித்திருக்கக்கூடியவர் அணையர் அக்னி போல இருக்கார் சீக்கிரமா போ அவர் போயிட்டாரா யாரான் அல்பி பவிஷ்யந்தி அவர் போய்விட்டார்கள் சர்வபுத்திரனை குறைந்துவிடும் உலகத்திலே தர்மசாஸ்திரத்திலே சந்தேகம் யாருமே கிடையாது என்பதா சம்பிரதாயம் என்கிறாரப்பட்டபடியினாலே நாம கேட்க வேண்டும் என்று கேட்டான் என்பதுதான் அவ்வளத்திலே சார சங்கிரகம் ரகசியம் என்கிறார் ஒன்றா ரெண்டா கண்ணனுடைய அவதாரம் ரகசியம் அவர் நம்முடைய <laughs> சொல்லுகிறேன் மூன்று அவதார ரகசியம் என்ன ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் மூன்றாக பிரித்துக்கொள்ளலாம் அவதாரம் தெரிந்து கொள்ளவர் அவதாரம் என்பதற்கு என்ன அர்த்தம் ஜென்ம பிறப்பு அவதாரம் என்பதற்கு பிறப்புறான் பெருமான் பிறக்கிறான் அதை அவதாரம் என்று சொல்கிறோம் அவதாரன்றமே நம்முடைய அவதாரம் சொல்லு எப்ப அவதரிச்சே அவதாரம் யாருமே கேட்கறதில்ல சுவாமித்தது அட்வார்கள ஆச்சாரியெல்லாம் அவதாரம் சொல்றோம் நம்ம நான் சொல்லிட்டோம் அடியனுடைய அவதாரம் யாருன்னு சொல்றதே கிடையாது ஏன்னு சொல்றது இல்லைன்னு கேட்டா அவதாரம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அவதாரத்தின் மேலான நிலையை விட்டு நிலையை அடைகிறார் அவதராதி அப்படின்னு சொன்னார் திருத்தர சொல்லக்கூடிய உபசர்க்கம் அதுக்கு என்ன அர்த்தம் இறங்குகிறார் மேலானது மேலே கீழே இறங்குகிறான் ஸ்னானார்த்தம் பாப்பீன் அவதரதி குளத்தில் இறங்கரா இறங்கறான்னு சொல்ல ஸ்நான பண்ணுவதற்காக தடாகம் அவதரதி கீழே போயாச்சு இதுக்கு மேல இந்த என்ன இருக்கு இந்த ஒண்ணுமில்ல எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தாச்சு இந்த கீழே இறங்கியாச்சு அத பாத்தாலத்துல கிடைக்கிறோம் அதோத பாப்பாத்மா தமசி நல்ல ஜெனிஸ்வா அடவுண்ட அளவுந்தராஜ்ல நல்ல குளத்துல பிறந்திருக்கேன் தான் அளவுந்தர் நாதமுனியோ வம்சத்துல பிறந்தவர்தான் குளத்துல எல்லாம் பிறந்திருக்கேன் ஆனாலும் கூட கிழக்கு போயிட்டே இருக்கேனே எதையும் அனுஷ்டிக்கவில்லேத்தப்படுகிறார் இருள் பெருமான் இனிமே கீழே போறது என்ன இருக்கு நமக்கு அவதாரம் கிடையாது பெருமானுடையதான் அவதாரம்னா என்ன அர்த்தம் மேலான நிலைகள் என்ன உயர்ந்த நிலை பரத்வம் பரத்வத்தை காட்டக்கூடியது என்ன அறத்தெரியவன் அவன் எப்படிப்பட்டவன் திரிவித மூன்று விதமாக இருக்கூடிய காரணங்கள் மூன்று விதமா இருக்கு மூன்று விதமா இருக்கிறது அது கிடையவே கிடையாது திரிவித பரிட்சேத ராகித்யத்தை உடையவன் என்று தெரிவிக்கிறார் மூன்று வகையாக பரிச்சேதம் பண்ணலாம் ஒரு வஸ்துவேஸ்வரம் அப்படின்னு சொன்னா மூணு விதமா அதை பரிட்சேதம் எனலாம் அளவிட்டு அறிந்து கொள்றதுக்கு பரிச்சேதம்னு மூணு விதமா என்னன்ன ஒரு தேசத்துல இருக்கான் ஒரு காலத்துல இருக்கிறான் ஒரு வசூல இருக்கிறான் வசூவினாரே அடவுபட்டவன் தேசத்தினாரே அடவுபட்டவன் காலத்தினாரே அடவுபட்டவன் அவர் ஒரு காலத்துல இருக்க இன்னொரு காலத்துல பார்க்கிறோம் ஒரு தேசத்துல இருக்க இன்னொரு தேசத்துல இல்லாமல் இருக்க அதனால ஒரு தேசத்துல இருப்பார் இன்னொரு தேசத்துல இருக்க முடியாது வேற ஒரு முடியாது அங்க இருக்கிறவா இங்க இருக்க முடியாது முடியாது இந்த ரூம்ல இருக்கவா அந்த ரூம்ல இருக்க முடியாது ஒரு தேசத்திலே இருக்கிறான் ஒருத்தன் ஒரு காலத்திலே இருக்கிறான் ஒரு வசுவிலே இருக்கிற ஒரு சரீரத்தில் வேறு ஒரு சீரத்திலே இருக்க முடியாது ஆனால் பெருமான் இந்த மூன்று பரிட்சேதங்களையும் மீறினவன் திரிவித பரிட்சேத ராஹித்யம் கிடையவே எல்லா தேசத்திலேயும் இருக்கான் எல்லா காலத்திலும் இருக்கான் எல்லா வஸ்து குழைகளும் இருக்கான் எங்கும் உடல் அதான் பள்ளிப்பிள்ளையினுடைய வார்த்தை பள்ளிப்பிள்ளை பிரகலாத அடுத்த வேட்டான் எங்க இருக்கான்னு எங்க இருக்கான்னு கேட்காதே காப்பினார் எங்கும் இருக்கிற தாத்தா காப்பினாரு எங்க இருக்கான்னு கேட்கிறியே எல்லாருக்கும் இருக்கா நீ சொல்ல சொல்லிரும் உடல் உனக்குள்ளயும் இருக்கான் பொயசிமை நீ இல்ல சொல்ற உனக்குள்ளயும் இருக்கான் நீ சக்தியு உள்ள தாத்தா தாத்தனாரே இல்லை என்று நீ சொல்லும்படியாக உனக்கு வார்த்தை கொடுத்து உள்ளக்குள்ள இருந்து அவன் உள்ள இல்ல உன்னால சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஒரு காலத்திலேயும் பேசவே முடியாது ஒன்னாலே அவன் இல்லாமல் போனால் வஸ்துவே கிடையாது கரந்த தன் பறவை நீர் தோறும் பறந்துடன் கரந்த வண்டமிதான் முடிவரா கரந்திருடன் தோறும் சிடல் பொருட்கள் கரந்தியல் எல்லாருக்கும் மறைஞ்சிருக்கான் மறைஞ்சிருக்கான் மறைஞ்சிருக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியாது அந்த புரஸ்தி நாம எப்படி இருக்கோம் குருடன் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய வஸ்துவை பார்க்க முடியாது அப்போ நம்ம எல்லாம் குருடாடா இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கான் இங்கேயே இருக்கான் இங்கேயே இருக்கான் அந்தரியாமித்துவத்தை என்ன சொன்னார் பூகத ஜலம் போலே அந்தரியாமித்வம் அப்படின்னா பிரலோகாச்சாரியார் பூகத இருக்கக்கூடிய ஜலம் போல அந்தரியாமித்வம் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஜலம் இங்கேதான் இருக்கு நமக்கு தெரியுதா தெரியுதுல அப்புறம் ஏதோ ஒருத்தர் வர வாட்டர் டிவியர் அவர் தேவை சொல்ற இங்கதான் இருக்க தீர்த்தம் இருக்கின்ற அங்க ஒண்ணு போடுறோம் போர் வெல் அப்படின்னு ஒன்னு போடுறோம் அதுல நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் வந்து பார்க்கிறோம் அந்தர்யாமியா உள்ளுக்குள்ளேயே இருக்கான் உள்ளக்குள்ளே இருக்க நமக்கு தெரியலையே அதான் இந்த அழகான திருத்தா நிகழ்ந்தார் பூகத் போரே அந்தர்யாமித்வம் அவரோட போரே பரத்தம் பெருக்கார் போரே யுபம் அதிலேயே தேங்கின மடுக்கள் போரே அச்சாவதாரம்னு வர்ணித்தார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் தன்னுடைய ஸ்ரீவஜன்போக திவ்ய சாஸ்திரத்துல அதனால உள்ளுக்குள்ளேயே இருக்கான் நமக்கு தெரியுது ஒரு இடத்துல இருக்கிறவன் இன்னொரு இடத்துல இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிறது நான் அது தெரிய மாட்டேங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறவன் மற்றொரு இடத்துல இல்லை ஒரு வஸ்தூரை இருக்கிறவன் மற்றொரு வஸ்தூரை இல்லை இருக்கிறவன் இன்னொரு காலமே கிடையாது காலத்தினாலேயோ வசுவினாலேயோ பரிச்சேதிக்க முடியாதவன் அப்படிப்பட்டவன் என்பெருமான் அவன் என்ன பண்றான் அந்த உயர்ந்த நிலை உண்டு தாழ்ந்து மேடம் என்ன தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் வசுவினாலேயும் பரிச்சேதிக்கும்படியா அடவிட்டு அறியும்படியா ஆயிவிடுகிறாரே அதுக்குதான் அவதாரம் என்று பெயர் அவதாரம் இறங்குகிறான் தேருமான் இந்த மேலான நிலைகளை விட்டு அவதரித்த காலத்துல மீன் ஒரு மச்சத்துலதான் இருக்கு அந்த காலத்துல தான் இருக்கு அந்த மீன் எந்த தேசத்துல இருக்கும் அந்த தேசத்துல இருக்கும் மசியம் கூர்ம இருந்தான்னுக்க ஊர்மத்துக்குள்ள ஊர்வான ஆமைக்குள்ளதா இருக்கு ஆமையா இருந்து தாங்கினேன் தாங்கின காலத்துல அமையான கேஷவா இருந்தார் ஆமையா இருக்கக்கூடிய தலை அசைச்சுதான் மந்தரத்தை போட்டு நாட்டி இழுத்த காலத்துல ஆமை இருக்கு அது உடம்ப அசைஞ்சது இப்படி சுத்திட்டு அது தலையே அசைஞ்சது தலை அசையுமா என்ன ஐயர் சிறிய பாத்திரத்துல வச்சு தயிரை கடை அப்பவே தலை அசைகிறதேட்ட திருச்சியார் இந்த காலத்துல கண்டை ஒண்டன் மடவாடொருக்கி கீழே கத்து தயிர் கடையைக் கண்டு நானும் கடைவன் என்று கண்டபடியை விழித்து பூக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவா கண்டன் வந்தான் ஒரு பெண்பள்ள தயிர் கிடைச்சு என்ன பண்ண தயிர் கிடையா அப்பா அம்மா இல்லையுன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கான் இல்ல இல்ல தாய்மார் என்ன போறான தாய்மார் மோர் திரு கப்போவர் சவப்பன்மார் கட்டாணை பிண்டு போவர் நீ ஆய்ப்பாடி இளம் கண்வார்களை நேர்படவே கொண்டு போய் டைரக்டா கொண்டு போடுவாங்க என்ன அழகு தெரியுமா அற்புதமான அவதரிக்காம போயிருந்தா என்ன கஷ்டம் ஏற்பட்டு இருக்கோம் அவர் அவதரித்து வியாக்கியானம் பண்ணாமல் போயிருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அவனு நானும் கடைவண்ண நானும் கடைவண்ணு சொன்னானே இத மாதிரி ஏன் அந்த காலத்துல இந்த இது கடைந்த காலத்திலே சமுதிர பண்ணினானே க்ஷீர சமுத்திரத்தை கடைந்தானே அந்த காலத்திலே ஏன் உங்களோட சேர்ந்து கிடைகிறேன் சோனலை கேட்டேன் அவன் உங்களோட சேர்ந்து கிடையாது தேவர்கள் ஒரு பக்கத்துல பிடிச்சிருக்க வால் பக்கத்துல வாசுவருடைய வால் பக்கத்துல தேவத்தை பிடிச்சா மத பக்கத்துல இவா பிடிச்சா கடையின் மூலியம் கடையிற காலத்துல எவ்வளோ பார்த்துட்டு அண்ணல் செய்து கடைகல் கடைந்து அதனோட கண்முதல் நன்குண்ண கண்டவனே அமுதில் வரும் பெண் வெண்டெருமானே என்ற திருமண அண்ணல் செய்து சுவாமித்துவ பிரகாசிகமா நீங்க எங்கேயும் ஓடினா அப்படி பிடி இப்படி புடி சில பேர் சேர் எடுக்க மாட்டேன் இந்த கான்ஸ்டபிள் வந்துருக்க பாருங்க எனக்கு அத்தனை பேர் வந்திருக்கான் அவங்க பிடிக்க மாட்டான்னு இதான் அண்ணல் செய்யுதுன்றதுக்கு அர்த்தம் இந்த அண்ணல் செய்தி வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தானே இவருக்கவே இல்ல இவரும் சேர்ந்து கைப்பிடிச்சிருக்கலாமே கடைஞ்சாழியாச்சு சுவாமி நாராயணம் முடியவே முடியாது கோவிடா விழுந்தா விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண இரும்பிடித்தான் ஆயிரம் தோழால் அலைகடல் கடைந்தான் ஆயிரம் குன்னம் ஒன்று மத்தாக மாசுணம் அதனோடு மழதி ஆயிரம் பப்பம் பகடு பின் அழறா படுகிற விசும்பிடப்படற செய்கிற விசும்பும் திங்களும் சுடரும் தாமுடன் செப்ப ஆயிரம் தோழால் அலைகடல் கடைந்தான் அரங்கமான ஹரமர்ந்தானே ஆயிரம் தோழ எடுத்துன்னு ஆயிரக்கணக்கான தோல் வடிவடுத்து முடிச்சு கடைங்க அவர் நடுவில் உடம்பு படவே கூடாது எல்லாம் என்னமோ கிடையாது நாங்க கடைஞ்சூர் ரூபாய் சொல்லிட்டு பண்ணி பார்க்க வளர முடியாது என்பதற்காகவும் இருந்தா அவள் வந்துட்டா குடித்தான் கிடைந்தான் அந்த காலத்துல தானே கிடைத்தான் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அவள் பரிசுமே கூடாது இங்க இல்லையோன்னு கேட்டா இவள் ஸ்பரிசம் ரொம்ப உத்தேசம்னா இந்த கோபிக்கை ஸ்பர்சன் அதுக்கத்தனை என்ன பண்ணினா இவரை உள்ளடக்கி நானும் கிடையாது அவள் கையை சேர்த்து புதுசு முட்டான் இவள் உடம்பு இருக்கிறது இந்த ஸ்பரிசம் உத்தேசியம் பாகவதோத்தமர்களுடைய ஸ்பரிசம் பரம்போக்கியமாக இருக்கக்கூடிய பிரயோஜனாந்திர பரர்கள் உபாசகர்கள் அகங்கார யுக்தர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய ஸ்பர்சன் நமக்கு தியம் என்று இருக்கக்கூடியவன் பெருமான் கடைந்த செவ்வாய் அந்த எம்பெருமான் ஒரு அவதாரம் பண்ணின காலத்துல இன்னொரு இடத்துல கிடையவே கிடையாது காலபரிச்சேதம் வசு பரிச் மூன்றும் உடையவனாக உதரிச்சான் சமயமாய் நரசிம்மாய் பரிசா தெரியும் அவதாரம் இல்ல எல்லாம் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு இடத்துல இருக்கா நரசிம்ம அவதரிச்சான் ஒரு சிங்க வடிவை கொண்டா அந்த சிங்க நரசிம்மத்திலே இருந்தானே ஒழிய வேற இடத்துல கிடையவே கிடையாது ஒரு தூணுக்குள்ளே இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம் னமோ எல்லா தைரோக்கியமே தைக்கலாம் நரசிம்ம கர்ப்பம் ஒரு காரணத்தினால சொன்ன எல்லா இடத்தையும் இருந்தான் எந்த தூணை தெரியாது சர்வஜினம் தெரியும் எந்த தூணை தட்டுவனோன்னு தெரியாது ஏன்னா எல்லாருமே இருந்துடுவோம்னா ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிட்டோம்னா ஒரு வசூல இல்லாம போயிட்டோம்னா எந்த வசுவ காட்டி இந்த வசூல இருக்கானோன்னு கேட்கணும்ன்றதுக்காக இருந்தான்ற அது இவ்விடத்துல சொல்லக்கூடிய என்ன ஒரு ராமனாக பிறந்த காலத்துல அயோத்தியில இருக்கும் பொழுது மிஸ்ரா நகரத்துல கிடையாது இருக்கும் பொழுது அயோத்தியிலே கிடையாது கங்கக்கரையிலே இருக்கும் பொழுது சித்திரக்கூட்டத்தில் கிடையாது சித்திரக்கூட்டத்திலே இருக்கும் பொழுது பரணசாலையை கட்டி கொண்டு கச்சவடிகளே இருந்தாலே அங்கு கிடையாது இருக்கும் பொழுது இங்கு கிடையாது இங்க இருக்கும் பொழுது அங்கு தேசத்தினாலே பரிச்சேதிக்கப்பட்டார் காலத்தினாலே பதினோராயிரம் வருஷம் தான் இருந்தான் அதுக்கப்புறம் ராமன் இல்லைன்றோம் கிடையவே கிடையாது என்றான் காலத்தினாலே பதிச்சேரி அளவுபட்டவனாக ஆனான் வஸ்துவினாலே தேசத்தினாலே அளவுபட்டவனான அதுதான் அவதாரம் அப்படி அவதரிக்கிறானே பெருமான் தாழ்ந்த நிலைகளை ஏற்றுக் கொள்கிறானே இதற்கு நாட்டில் பிறந்து படாதன விட்டு மனிதர்கனுஷர்களுக்காக இந்த ரோகத்திலே அவதரிக்கிறானே இவர்களுக்காக பண்ணக்கூடிய படக்கூடிய பாடு பயம்பெருமான் பரம்பத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார் பரம்பத்திலேயே விரக்தி ஏற்பட்டுள்ளது தலை ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் சொல்றோம் வைகுண்டத்திலேயே விரக்தி நமக்கு விரக்தி கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டாமா ஏதோ வந்து கேட்டதே தப்பா போச்சே எல்லாம் முதலியே இந்த மாதிரி பகவான் வருவர் வரையலான்னு கேள்விக்கா வாசுதேவன் இருக்கக்கூடிய திசைகளை தோன்றி நாங்க தலைய வச்சு படுத்துல நமக்கு விரட்டி தான் விரட்டி விரட்டி ஏற்படணும் ஏற்பட்டது அவதாரத்துக்கு அவன் அவதாரத்தில் அவனுக்கு அவனுக்கு வைரா ஏற்கனவே குழந்தைகளை தான் ஓடுவோம் அந்த குழந்தைகள் சோக்கியமா இருக்கா அந்த குழந்தைகளை பற்றி சாடப்பட வேண்டாம் இந்த குழந்தைகள் இவர்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் அவள் முன்னாடி சிற்பாடையும் பெருமான இதுவும் அவதாரம் தான் அவதரிக்கிறான் இறங்கி வருகிறான் மேலாண் நிலைகளை விட்டு சாழ்ந்த நிலைகளை அடைகிறான் அது அவதாரம் மேலிருந்து அவதாரத்துக்கு ரசியம் என்ன கிருஷ்ண அவதாரத்துக்கு ரகசியம் என்ன மூன்றை பார்க்க வேண்டும் பொதுவாக எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு ரகசியம் என்ன அவனே சொல்றான் நாம சொல்ல வேண்டியது ஒண்ணுமே கிடையாது நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது கிடையவே கிடையாது நீச்சையில அற்புதமாக தெரிவிக்கிறான் அவதார ரகசிய ஜானம் அதுவே ஒரு உபாயமாக காட்டுகிறான் பெருமான் அவதாரத்தை ரகசியத்தை அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு பரவத சாம்ராஜ்யம் நிச்சயம் கையில் அந்த நல்லிச்சனி ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத தா தேகம் புனர்ஜென்மதி ஆமேதி சோர்ஜுனா அர்ஜுனா என்னுடைய ஜென்ம என்னுடைய பிறப்பு என்னுடைய கர்மா நான் அந்த பிறப்பில செய்த காரியங்கள் வியாக்கரம் அற்புதமான வியாக்கரம் பெரியவாழ்லான்னு சொன்ன மே திவ்யம்னு சேர்த்துக்கோ அப்படின்னா மே ஜென்மா மே கர்மா என்னுடைய என்னுடைய கர்மா என்னுடைய பிறவி ரெண்டு சந்தோஷமா அன்னாரு சும்மரனா திவ்யமா இருக்கே பரம போக்கியமாக இருக்கிறது பரம வித்ய சூரியனுக்கும் போக்கியமா இருக்கே எல்லாருக்கும் போக்கியமா இருக்கே திவ்யம் அப்படின்னு சனம் விசேஷ வச்சு அனுபவிக்கணும் பாஷ்யத்தை அனுபவிக்கணும் எனக்கே திவ்யமா இருக்கோ உந்தமக்கு சேவிச்சவர் சொல்றீர் சிந்ததன் வாய்ப்பு செப்பிலுமாம் அரியர்கள் இனிதாக நின்றது ஐயோ உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரிய ரொம்ப இன்பமா இருக்குமா மே கர்மா எனக்கே இன்பமா இருக்கு நானே மோகிக்கிறேன் பிறந்தவாறும் பெரிய பாரதம் கை அவள்வாரு மோகித்தங்க கிருஷ்ணாவதாரத்துலதான் கிருஷ்ணாவதாரத்திலையும் சௌலபியத்துல தான் மோகித்தான் சௌசல்யத்துல கூட மோகிக்கல எல்லாரோடையும் கலந்து பழகினான் தைரியமா சொன்னா என்ன சௌலபியம் என்ன சௌலபியம் மத்தொரு கடவெண்ணை கடகனின் உறவிடையாட்கொண்டு எத்திரம் எத்திரம் இது என்ன பிரகாரம் என்ன பிரகாரம் ஒரு வெண்ண வாங்குறது வெண்ணை அவசப்படணும் பெருமான் சர்வஸ்மாத் தரனா இருக்கக்கூடியவன் எல்லாவற்றியமடைந்தவன் அவாப்தசமஸ்தக்காவன் அவர் வெண்ணெய்க்காக வந்தானான் அந்த இடத்துல வந்தான் அந்தவன் என்ன பண்ணான் அந்தவன் இவ்விடத்துல வெண்ணையை நேராக கேட்டா கொடுக்க மாட்டானா ஐலோசு பர்வதை இருந்துதான் யசோதையுடைய கிரகத்துல இதை சாப்பிடறது ஒரு புள்ளவண்ணம் அதுக்காகத்தான் பெற்றான் நந்தனும் யசோதையும் பெற்றது எதற்கா என்ன நம்ம இருக்கிற ஒரு வெண்ணையை புஜிக்கிறது ஒரு குழந்தை இல்லையே அதுதான் அவளுக்கு வருத்தம் அதுக்காக தபஸ் பண்ணி பெற்றார்கள் இந்த குழந்தை பிறந்த குழந்தை என்ன பண்றது இருக்கிற வெண்ணையை விட்டுட்டு மத்த இடத்துல போய் புஜிக்க அதுதான் அந்நியமா இருக்கும் எப்பவும் நாட்டுல சீஜனுக்கு நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க பக்க காத்துல போய் வாங்கி சாப்பிடும் என்ன பண்ணி இருக்கு உங்களை என்ன பண்ணி இருக்கா குடுக்க உங்க அம்மா குடுச்சா நடந்தே தெரிவித்தான் சித்தப்பா சின்ன வயசுல இருந்தார் பக்கத்தாக்கு தவசம் இந்த காத்துல நிறைய வாசனம் இல்ல அவருக்கு கிடையாது வடை இடையில பண்ற வாசனம் இல்லை ஆசை ஏன் நேர போன வசிக்கு போன போய் என்ன பண்ணா உங்க வந்த சாப்பிட கூட்டிருக்காரு சாப்பாடு போய் சாப்பிட கூடாது பெருமான் இவ்விடத்துல என்கிறான் எனக்கே திவ்யமா இருக்கு பரம போக்கியம் அப்படின்னா அடியார்களின் போக்கியம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை பத்தி சொல்றான் இவ்விடத்துல அந்த அவதார ரகசியத்தை அற்புதமாக வரிகிறார் மேல சுருக்கமா தெரிவிக்கிறேன் அவதார ரகசியம் என்னன்றது அறத்துல என்ன கருமச்ச மேதீத்யம் என்னுடைய அதை யார் அனுபவிக்கிறார்களோ அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள் என்ன வந்து அடைவர்கள் நைத்தி மா மறுபடியும் அவர்கள் ஜென்மம் கிடையாது இத்துடன் முடிந்து விடும் அது என்ன அவதார ரகசிய நாலாவது அத்தியாய முதல்ல தொடங்கி சொல்கிறான் பெருமான் அதுதான் சொல்றான் கேக்கணும் அவதார ரகசியத்துக்கு சொல்லணும் இந்த அவதார ரகசியம் ஒரு உபாயம் எம்பெருமான அடைவதற்கு அவதார ரகசியம் ஒரு உபாயம் அவதாரத்திலே இந்த உயர்ந்தவன் அவன் இந்த லோகத்திலே அவதரித்தான் அவனுடைய கர்மா அவனுடைய உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்ததுன்னு தெரிந்து கொள்கிறானோ சாதாரணத்திலே இருக்கக்கூடியவர்கள் இருக்காலே அவருடைய ஜென்மத்தை போல இவர் ஜென்மத்தை நினைக்கக்கூடாது இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை போல அவன் காரியத்தை நினைத்து அவனை குறையனை கூட அதுதான் திவ்யம் என்கிற சப்தத்தாலே சொல்ற திவ்யமானது இவாட போல இல்ல நான் இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்தாலும் கூட அதற்கு பெருமை உண்டு அதற்கு தனிப்பட்ட பெருமை உண்டு அதனாலே ஏற்படக்கூடிய தோஷங்களோ குணங்களோ என்னை ஸ்பர்சிக்கவே ஸ்பர்சிக்காது அர்ஜுனா அதை தெரிந்து கொள்கிறான் அவனுக்கு மறுபடியும் என் கிடையாது புனர்ஜன்மனை பாமே திசோர்ஜுனா என்னை வந்து அடைகிறான் அந்த அவதார ரகசியத்தை எங்க வச்சிருக்கான் நாலாவது அத்தியாயத்தில் அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி நினைச்சான் அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கணும் அதுக்காக் லீடிங் கொஸ்டின் அவனை கேள்வி எழுக்கும்படியா சொல்ல சொல்லுவது அவனுக்கு சந்தேகம் வரும் சந்தேகம் கேள்வி சொல்றான் நாலாம் இமம் புரோக்தவான மறுவாக்கவே பிரவீன் அப்படின்னு தெரியும் அர்ஜுனா இந்த கர்ம யோகத்தை பத்தி உனக்கு சொல்லிட்டு வந்தேன் கர்மயோகத்தை பத்தி எல்லாம் சொல்லிருக்கான் கர்மயோத்தை பத்தி வந்தேனே அந்த கர்மயோகத்தை சொல்ல புறம் அந்த கர்மயோகத்தை அந்த கர்மயோகத்தை முதல் முதல்ல இருபத்தெட்டு முன்னால முதல் யுகத்தில் முதல் முதல்ல சூரியன் சொன்னவன் நான் தான் பேச இருபத்தெட்டு சதுர்யுகம் இருக்க அந்த பிரேதாயு துவாபரயுகம் கரயுகம் நார் யுகங்களுக்கு முதல்ல ஆதி இருதயுகத்தினுடைய ஆதியிலே இந்த கர்ம யோகத்தை பத்தி சூரியனுக்கு நான் சொன்னேன் இவம்வதே யோகம் புரோக்தவான அபயம் யுவஸ்வான் மனவேப்ராஹாஸ்வான் சூரியனுக்கு சொன்னேன் வைஸ் நிறத்துலான் சூரியனு சொன்னா தன் பிள்ளையான மனுவுக்கு சொன்னா மனு விஷ்வாக்கு சொன்னான் இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பிள்ளைக்கு சொல்லணும் தங்களை தெரிஞ்சதெல்லாம் அவசியம் சொல்லணும்னு சொல்றேன் அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் அவனுடைய பிள்ளை தங்க இந்த போட்டோன்ற புரோகித்தர்ல எந்தளையோட போட்டேன் இன்னும் என்ன கஷ்டமும் தெரியல போன்ற அதே போல என்னுடைய பிள்ளை இன்ஜினியராக கூட ரொம்ப சிரமப்பட்டேன் ஆகக்கூடாது டாக்டர் எந்த விஷயம் வைதிகமான விஷயங்கள் இருக்கிறதே அது அவசியம் மற்ற பேருக்கு தன் குழந்தைக்கு அவசியம் அது கற்றுக் கொடுக்காது அப்படின்னாலதான் நம்முடைய சம்பிரதாயமே ஐந்வான் ஏவம் பரம்பரா பிராப்த பரம்பரையா அதை ஏதாவது அடுத்து இப்பொழுது ஏன் மறுபடியும் நீ சொல்ற இப்ப அப்படியே தர்மயோகத்தை அனுத்திகிறவாடெல்லாம் காணுவேன் அப்படின்னு நான் அது கால நட்டையடைந்தது பாடேனே மகதா மகதா காலேனா கால மெடுகி செல்கிறபடியே ஸ்லாட் ஆஃப் டைம் சொல்றோமே அதனால யோகோ நஷ்ட பரந்தபா யோகமானது நட்டத்தை அடைந்து விட்டது அதை உனக்கு இப்ப நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா நீ இடத்துல சகாவா இருக்க நீ இடத்துல பக்தனா இருக்க அதனால உனக்கு சொல்றான்னு இருக்கேன் எனக்கே சொல்றேன்னு கேட்டான் அது சொல்லணும் ரொம்ப வேண்டியவன் நீ பக்தி உத்தனா இருக்க அதனால உனக்கு சொல்றேன் அவன் நினைச்சிருப்பான் சகாவா இருக்கிறதே தப்பு டீச்சரா இருக்கிறதே தப்பு இவர்கே தப்பு நினைச்சிட்டு இருக்கான் அடிக்கல் இரநூறு சில யுத்தத்தை பண்ண வைக்கிறான் யாவது கேட்ட உடனே என்ன பண்றான் அப்படின் விநியாசம் பண்றவா வர ஒரு மணி காலம் நம்ம நாட்டுல ஜெயந்திக்கு ரெண்டு மணி காலம் யாரும் சொன்னதே தருவார்த்தை என்ன சொல்லணுமோ எனக்கு ஒன்னும் தெரியல இதைதான் கேட்டான் சொல்லணும் கேட்டா இதை நினைச்சா ரெண்டே வார்த்தை தேகாத்ம விவேகானம் இப்படி பெரிய சில பேர்லாம் கேட்கிறேன் இவ்வளவு அத்தியாயம் பதினெட்டு அத்தியாயம் நடக்கிறவங்க நடக்காமல் இருந்ததா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கப்படியா சொல்லி வச்சிருக்க அதுவே அதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தா கீ தே கிடையாது பிற்பாடு சில பேர் கீ தேவை எழுதி அவ்வளவுதான் கழித்தி கழித்தி வர கடை பாத்துவோம் ஒரு கேட்காம போகக்கூடாது அப்படின்னு நடுநடு அத்தையும் சேர்த்து சொல்லுறேன் யுத்தம் பண்றதுக்காக இவ்வளவு யுத்தம் பண்ணணும் சரினு சொல்லணும் என்ன பண்ணுவ சரி நல்லா இருக்கட்டும் இப்படி இருக்கணும் நிறைய நீதின சரி இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்னு கேட்டான் இத பண்ணுன்னு கடைசியில சொல்லுவேன் சரி எல்லா அவசையும் விட்டு என்னைய உபாயமாக பத்து அப்படின்னா சரி சரி பத்து அப்படின்னா யுத்தத்தை பண்றேன் யுத்தம் பண்ணுதான்னு நீ சொல்ற கிடைச்சுல இவ்வளவு என்ன அர்த்தம் யுத்தத்தை பண்ணுற ல பாரத்தை போட்டு யுத்தம் பண்ணு சொல்றேன் போயிடுதே சொல்றேன் சொல்வி கர்மயோகம் போயிடுச்சு இந்த காலமாக நாசமா போயிடுச்சே அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே அர்ஜுனன் கேள்வி அழிக்கிறான் அவரம் பவத்தோ ஜன்ம பரம் ஜென்ம யுவஸ்வத கதவே திஜானிய சமாதோ பிரோக்தவாடி நீ இப்ப இருக்க அவரம் பவத்தோஜன் எட்டு சதுர்யோகங்களுக்கு முன்னாலே இதை சொன்னேன்னு சொல்ற அந்த விவசாய அவனுக்கு நீ சொன்ன அவன் முற்பட்டவன் நீ இப்ப இருக்க இப்ப இருக்கக்கூடியவன் அப்ப இருக்கிறவனுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு இவர் கேள்வி கேட்டார் கேட்டிருந்தார் கேள்வி கேட்டேன் நம்ம என்ன சொல்றோம் என்ன சொல்லி நல்லா தெரியுறத புரியாது என்ன என்ன புரிய புரியுது அப்ப இருந்தா இப்ப இருக்கான் கண்ணன் இப்ப இருக்கிறவன் அப்ப இருக்கிறவன எப்படி ஓதே அது அர்த்தம் இல்ல இமானார் சொல்ற அது அர்த்தம் இல்ல ஏன் அர்த்தம் இல்ல என்னக்க இதன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சின்றிருக்கான் இந்த எம்பெருமானை பற்றி இந்த அர்ஜுனன் என்ன தெரிஞ்சிருக்காதவனாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரவபுருஷன் அதன் என்ன தெரிஞ்சுதான் எப்படி தெரியும் கேட்டான் எப்படி தெரியும் எம்பெருமானாரை பார்த்து கேட்ட எம்பெருமானார் சொல்ற படத்துல ஏற்கனவே இந்த எம்பெருமான் அவதரித்த காலத்திலே அவதரித்த கிரமத்தை பத்தி கேட்டறிக்கிறான் அர்ஜுனன் என்ன கேட்டிருக்கான் என்ன ஒண்ணா ரத்தோட கழக்கக்கூடிய ஆரத்திரே சர்வாபரணி பரமலாசனாய் சங்கசக்கராதனாய் அதே போல சீதாம்பரியாய் பெருமான் அவதரித்தானே அவதரித்தான் தமத்புதம் பாலகம் அம்புஜக் தாமரை கண்ணோட வந்து பிறந்தான் நீண்ட திருக்கண்கள் நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதனை செய்தனவே என்றாரே விட திருக்கண்களை பார்த்தாரே அந்த திருக்கண்கள் வந்தான் பரமபுருஷன் கோட் சொல்லிக் கொள்கிறது அப்படிப்பட்ட திருக்கண்களோட பிறந்தான் திருவேணியோட பிறந்தான் திருமே அத் சக்கரங்கள் எல்லாவற்றையும் அதே போல தேவிக்கு பிரார்த்தித்தான் இவர்கள் சொல்ல அவன் மறைத்துக்கொண்டான்னு சரித்திரம் அதுக்கப்புறம் கோவர்தனோ தரம் பெரிய மலையை தூக்கி நன்றாக ரான் மழையிலிருந்து தடுத்தான் மழையிலிருந்து இவரையெல்லாம் ரஷ்த்தான் நந்தமே வரையான் மரசெடுத்த திருவல்லிக்கேடி கண்ணேர் அப்படி தூக்கி கொலையாக தவித்து ரட்சித்தான் இந்த காலத்திலேன்னு இந்த சரித்திர மனிதன் அதிமாரக சாதாரணமான காரியமா இது அதை பண்ணியிருக்கிறான் அதெல்லாம் போட்டோம் அதெல்லாம் இவன் கேட்டிருக்கான் பார்த்தே இருக்கிறான் ஒரு இடத்துல அது எந்த இடம் அதுதான் ராஜசூரிய யாகம் ராஜசூரிய யாகத்திலே பீஷ்மாச்சாரியர் யாருக்கு முதல் தாம்பூரம் அக்ரதாம்பூரம் கொடுக்க வேண்டும் யாருக்கும் முதல் மரியாதை பண்ண வேண்டும் என்று கேட்க தர்மபுத்திரன் கேட்க பீஷ்மாச்சாரி சொல்றாரு அபிஜாப்தியா கிருஷ்ணம் இந்த லோகத்தில எல்லாம் கிருஷ்ணன்தான் உலகத்தை ரஷ்டிக்கப்படுகிறது கிருஷ்ணனாலே தான் காலத்தில அவன்தான் உன் உழ்கிறான் உண்டவன் உமிழ்கிறான் எல்லா சரித்திரத்தையும் இருக்க இவன் தான் ஆதி புருஷன் சொன்னார் அவன் பண்ணினார் பணின காலத்துல ஓட்டு ஒன்னும் நடக்க அது மாத்திரமில்ல இவனை தவிர வேற யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு சகதேவன் சகதேவன் அந்த காலத்துல இருந்தா அவன் சொன்னான் அந்த காலத்தை ஈஸ்வர் சொன்ன பெரிய ஜானி சகதேவன் அவை போன்ற ஜானி சகதேவன் சொன்னான் இந்த கண்ணன் தான் அறப்பெரியவன் கண்ணனுக்குத்தான் பரத்தம் உண்டு கண்ணனை தவறு வேறு எந்த தேவதைக்கும் பரத்தம் கிடையாது நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணை நம் கண்ணன் கண்ணார் பீஷ்மன் நம் கண்ணன் தான் ரட்சகன் கண்ணுனா தான் ரட்சகன் இவன் தான் ஆதிமூலப் பொருள் இவன் தான் ஜெகத்கார வஸ்து இவனுக்குதான் பண்ணணும்னு அவர் சொன்னார் இவன் சொன்னார் அல்லதில்லையோர் கண்ணை அவனை தவிர்த்து வேறு யார் ரஷ்கனை கிடையாது அவனை தவிர்த்து யார் பெரியவன் பரத்வத்தோட குடினவன் சொன்னானோ அவன் தலைவரின் இடதுகாராலும் எட்டி உதைக்கிறேன் சகத வேலால இடது காலால எட்டி உதைக்கிறேன் பரிஜாப புஷ்பம் எல்லாத்தையும் சகதேவன் தலையில ஒரு புஷ்பாவது பீஷ்மர் தலையில விழல பீஷ்மர் சொன்னா இவன் தான் பெரியவன் பெரியவன் இவங்கதான் பண்ணனும் சகதேவன் சொன்னா இவன் தான் இவனை தவிர வேறு ஒரு தேவதைக்கு பரத்தம் உண்டு சொல்றானோ அவனை இடது காலால எட்டி உதைக்கிறேன்னு சொன்னா மறந்தும் புறந்தொழாம்தானை மறந்தாலும் கூட இதர தேவதை ஆசிரியனம் பண்ணாதவர்கள் இருக்காளே இந்த வைராக்கியம் உடையவர்கள் அவர்கள் தான் அந்த கோட்டையில சேர்ந்தவன் சாதேவன் நேரம் பார்த்துருக்கா பெரியவன் என்பதை அன்று தெரிந்து கொண்டான் காரணம் என்ன பீஸ்வர் வாக்கியம் மட்டும் அல்ல பீஷ்மர் அன்பைய முகத்தாரே சொன்னார் சகதேவன் எதிரேக முகத்தாரே சொன்னார் மூன்று ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் எம்பெருமான் பரதவன் திருமணி ஆழ்வார் வந்தார் அவர் சொன்ன எம்பெருமானை தவிர வேறு யாருக்கு சிவன் நாராயணனை தவிர வேறு யாருக்கும் பரத்வன் கிடையாதுன்னு சொன்னார் அது சகதேவனுடைய நிலை இது பீஷ்மருடைய நிலை என்று காட்டுகிறார்கள் பெரியவர்கள் ஆக அந்த பீஷ்மர் சொன்ன வார்த்தை அதே போல புது சந்தரீர உனக்கு பெருமானே நீயும் பிறக்கிறாயா நான் பிறக்கிறேன் அப்பாற்பட்டவனாய்த்தே நீ எப்படிப்பட்டவன் அங்குதான் பாஷ்யம் அத்ளி செய்கிறார் இடத்துல சுவாமி பெருமாற நிகிரகேய பிரத்ய கல்யாண சர்வஜஸ்ய சர்வேஸ்வரஸ்ய சத்த சங்கல்பஸ்யா சமஸ்த காமசியான் ஆறு விசேஷங்கள் எடுகிறார் இடத்துல இந்த ஆறு குணங்களை பார்த்தாலும் கூட உனக்கு ஒரு காலத்திலையும் ஜமம் கூடவே கூடாது உனக்கு பிறவி உண்டும் உனக்கு பிறவி உண்டா அதத்தான் கேட்கிறான் விளக்கிலே உனக்கு பிறவி எங்களுடைய பிறவியை போலா உங்களுடைய பிறவியை போலவா உனக்கு பிறவி சொன்னாக்க நாங்களும் பிறக்கிறோம் நீயும் பிறக்கிற அப்படின்னு சொன்ன எங்களுக்கு பிறவி கர்மத்தினாலே ஏற்பட்டது உன்னுடைய பிறவி அது போலயா அது போலயா உன்னுடையது அல்லது அவதாரத்தை பத்தி எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவதார ரகசியத்தை பற்றி கேள்வி கழிக்கிறான் இவன் அரசு அதிர சந்தேகம்னு புரிஞ்சுடா புரிஞ்சு பதில் சொல்றேன் அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா பதில் இருந்து தெரியுதுன்னு பதில் சொல்றதுல இருந்து இவருக்கு எதிர சந்தேகம் தெரியறதே எதிர சந்தேகம் கண்ணன் அண்ணா தெரிஞ்சுட்டு இருக்கான் தெரிஞ்சுன்னு சொல்றேன் அவனுடைய பதிலிருந்து எதிர சந்தேகம் நாம தெரிஞ்சுக்கிறார் அவன் பதில் சொல்றானே அதுல ஓஹோ இதுல இருந்து அவன் கண்ணன் தெரிஞ்சுட்டு சொல்றது என்னன்னா இதுதான் அதை கேட்டான் அர்ஜுனன் சந்தேகம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டான் அதுலதான் சந்தேகம் அவனுடைய அவதார ரகசியத்தை பற்றி சந்தேகம் அந்த அவதார ரகசியத்தை சொல்கிறான் நாலு ஸ்லோகங்களாலே ஸ்லோகங்கள் நாலு சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆறுக்கார விடத்துல என்பது கேள்வி கேட்டார உபதேசத்தோட தான் உபதேசித்தாயா உனக்கு எப்படி அவதாரம் அவதாரம் எப்படிப்பட்டது என்று கேள்வி கேட்கிறான் அவதாரத்தை பற்றி நான் சொல்றேன் எல்லா கெட்ட குணங்கள் அதுக்கு எதிர்த்தட்டா இருக்க கூடியவர் அது தட்ட குணம் அது தாழ்ந்தது நீச்சமானது நீச்ச குணங்கள் தட்ட குணங்கள் உன்னை ஸ்பர்சிக்கவே ஸ்பர்சிக்காது எல்லா விதமான ஹேய குணங்கள் கெட்ட குணங்களுக்கு எதிர்த்தட்டா பிரச்சினைகள் என்னன்னா கிட்ட வந்து வரவே வராது அவரத்துல ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்றது மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ட் சொல்லுவோம் மஸ்கிட்டோ கிட்டவே வரா அப்படின்ற அதுகிட்ட போகாம நம்ம கிட்ட வந்து அதுகிட்ட போவே அ நம்ம கிட்ட வராது நம்ம கிட்ட அர்த்தம் ஆஹா மக்கிட்ட ஒரு மாதிரி பிரச்சனை கதுதான் அர்த்தம் பொழுதுல்லவா இந்த உனக்கு எப்படி வரும் அதுமேல நல்ல குணங்களோ அடையக்கூடிய எல்லாம் ஆறு சொல்றாரு விடத்துல ஆறு குணங்கள் ஆரையும் பார்ப்போமே ஆனால் உனக்கு பிறவி கூடவே கூடாது நீ எப்படி ஜென்மா ஏற்பட்டது உன்னுடைய ஜென்மாவசத்தை சொல்லுவோன்னு என்னுடைய ஜென்மாவை போலதான் உன்னுடைய ஜென்மாவா தேர்வகைப்பட்டதா அல்லது இந்திரஜாரிகமாக இருக்கக்கூடியதா அதுதான் இது கதமே தத் விஜாரியான்னு கேட்கக்கூடிய என்ன அபிப்பிராயம் அப்படின்னா என்னுடைய ஜென்மம் போல உன்னுடைய ஜென்மமா அப்படின்னு அபிப்பிராயம் இந்திரஜாரம் பெருமை இந்திரஜாரம் போல உன்னுடையதா பொய்யா நித்தய இந்திரஜாலன்னா சுப்ரவித்யா அப்படி வரா ஒரு கல்ல எடுக்கிறா பூமிக்குள்ளோ இது நடக்குங்கோ கையை தட்டுங்கோ அப்படின்றான் கையை தட்டுறான் கூட்டுல இருக்கலாம் பார்த்தா ஒரு மாமரம் வந்துருச்சு சின்ன மாமரம் மாமரத்துல ஒரு மாமரம் வந்துட்டு பறிக்கு கொடுக்குறேன் இதா இந்திரஜாரம் கண்கட்ட வித்தை சொப்புட வித்தை இந்திரஜாரம்னு சொல்லுவாரு இந்திரஜாரத்தை புறவாக முடியாதுன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்றாங்க கிடையவே கிடையாது சத்தியம் என்னுடைய அவதாரம் சத்தியம் அவதார சத்தியத்துவம் என்கிற தேசிய அற்புதமா ஆறு விஷயங்கள் சொல்லப்பட்டதுன்னு நாலு ஸ்லோகத்தை எடுத்து போட்டு சாத்தரிய சந்திரிகளை அற்புதமாக வரிசிக்கிறார் அற்புதமான அர்த்தம் காட்டுகிறார் ஆக சொல்ற முதல் முதல்ல அவதாரம் எப்படிப்பட்டது தெரியுமா உண்மையானது கதை சொல்கிறார் சொல்முதல்ல அகிலேயே பிரச்சனைகன் கல்யாண குணங்களுக்கு ஒரு குடம் அதனால கட்ட குணம் ஒரு இடத்துல கிடையவே கிடையாது அது பார்த்தாலும் உனக்கு ஒரு காலத்திலேயும் சம்பந்த சேரவே சேராது ஆகியனாலே சர்வஜன் நீ எல்லாம் அறிந்தவன் எல்லாம் அறிந்தவனா இருக்கிறத தாழ்ந்ததுன்னு தெரிய முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி பிறப்பாய் சர்வஜனான உனக்கு பிறவி கூடவே கூடாது அதற்கு மேல அடுத்தபடியா சொல்றாள் சத்தியசங்கல்பன் நீ உன்னுடைய சங்கல்பம் இருக்கே அது சத்தியவான் சர்வஜன் எல்லாம் அறிந்தவன் நீ அறிவன் அறிந்தவனா இருக்கக்கூடியவன் காழ்ந்த தொடலாமந்திருக்கு தெரியாம நெருப்பை தொடர்ந்து சூடுறது அது அது தெரியாது அப்படினா அச்சதையினாலே தொட்டது நீயும் சர்வஜன் அப்படி இருக்கிறவன் நீ இந்த பிரகிரு சம்பந்தத்தை கொடலாமா பிரகிருதி சம்பந்தம் இதற்குள்ளதுமம் இதிலிருந்து வெளியிலே ஏறுவது வெளியேற்றப்படுவதற்கு அதுதான் மரணம் அதனாலே இது உனக்கு உண்டாகப்போது அப்படின்னு கேள்வி எழுக்கிறான் இடத்துல உனக்கு எப்படி சேரும் பிரகதி சம்பந்தம் எப்படி சேரும் சர்வஜனாய் இருக்கக்கூடிய உனக்கு இந்த தாழ்ந்து இருக்கிறதே ஞானமும் பல்லா அழுக்கும் அழுக்கூடாமல் அது கூடாது உனக்கு ஞானம் இருக்கிறதே ஞானம் சர்வஜனாய் இருக்கக்கூடிய உனக்கு அஜனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய பிறகு ஜென்ம சம்பந்தம் பிரகதி சம்பந்தம் உனக்கு சேருமா அடுத்த அதற்கு மேலே சொல்றேன் அடுத்தபடியா கேள்வி சத்தியசங்கல்பனா இருக்கக்கூடிய அண்ணி உன்னுடைய சங்கல்பம் ஒரு காலத்திலயும் வீணாக போகவே போகாது அப்படி இருக்கக்கூடிய பறக்கிறது யாவது உண்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமான திருஷ்டாந்தான் தாஸ்தரிய சென்றிருக்கிறது தான் திருஷ்டாந்தம் கேட்டேன் ஜெய்சிகன் அற்புதமா திருஷ்டாந்தங்களை காட்டி காட்டி வளர்க்கிறேன் அவடத்துல சத்திய சங்கல்பன இருக்கான் மேலே இருந்து கீழே குதிக்கணும் ஜலத்துல தரையில புதிக்கணும்னு நினைக்கிறான் மேலிருந்து கீழ அடியில இருந்து கீழே தரையில புதிக்கணும்னு சென்றிருக்கான் அவன் சங்கல்பம் பண்ணிக்கிறான் பாரு அந்த இடத்துல கரெக்டு மார்க் பண்ணி அந்த இடத்துல நான் புதிப்பேன் சங்கல்பம் சங்கல்பம் பண்ணி கொடுறான் அங்க இருந்து என்ன இருக்கு பக்கத்துல ஷேர் இருக்கு ஒரே ஷேரோட தண்ணீர் அதுல வந்து உருந்துடுறான் அவனுடைய சங்கல்பம் போயிடுவது அவனுடைய சங்கல்பம் இருக்க இதுல குதிக்கணும்னு சங்கல்பம் பண்ண அதுல எல்லாம் பக்கத்துல குதிக்கிறான் ஏன் அசத்திய சங்கல்பனவன் நம்முடைய சங்கல்பம் சங்கல்பம் அவ்வளவுதானே ஆயிரத்தட்டு பண்றோன்றான் இட்லி தலையாயிடுத்து முடிச்சு போயிடும் காயத்ரி ஜபம் ஆயிரம் வாசனம் வர ஆரம்பிச்ச உடனே தனியாயிடுதா ஜபம் பண்ணிட்டு சங்கல்பம் அட்டோத்திர சகசிர சங்கையா நிச்சய பிராய சித்தார்த்தம் சம்பத்ர பிராய்ச சித்தார்த்தம் காயத்ரி மகாமந்த ஜபன் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் நல்ல சங்கல்பம் அது வரை பேச கூடாது முடியிறவரை பேசலாமாசனம் தனியாயிட்டா அப்ப சரி இதுதான் சத்தியல் நம்முடைய சங்கல்பம் இருக்க அசத்திய சங்கல்பம் எதிர்பாரப்படிப்பட்டவனா சங்கல்பம் பண்ணிட்டா அந்த சங்கல்பிரகம் நடக்கிறதோ இல்லையோட சங்கல்பம் சத்தியமா ஜெகசி பண்ண முடியுமோ சதப்போ சத்தியதா தபஸ்னா சங்கல்பந்தான் சத்ய சத்தியத்தா பவத்தி என்று உடனே லோகமானது சிருஷ்டிக்கப்பட்டதே என்ன பண்றான் சங்கல்பம் தான் கேவலம் சங்கல்பம் மாத்திரத்தாரு ஜெகத் எகத்தை நன்றாக ரஷிக்கிறான் எகத்தை மறுபடியும் அழிக்கிறான் மூன்றையும் செய்யக்கூடிய பெருமான் கேவலம் சங்கல்பத்தாலேயே செய்யக்கூடிய சாமர்த்தியம் கிடைத்தவனுக்கு இந்த சங்கல்பம் நாம் பறக்கக்கூடாதுன்னு கூடாது என்று தெரியாமல் கூடாதுல சம்பந்தம் கூடாதுன்னு எப்பொழுதும் சங்கல்பம் உடைய வந்தார் இனி அப்படிப்பட்டவனுடைய சங்கல்பம் வீணாக போகுமா இங்கேயாவது உன்னுடைய சங்கல்பம் அசத்திய சங்கல்பமாக போய்விடுகிறதே பிறவி என்று சொன்னால் சத்திய சங்கல்பனே கூடாது சரி அபாப்த சமஸ்த காமன் அடுத்தபடியாது கல்யாணம் சர்வேஸ்வரன் அதற்கு மேலே சத்திய சங்கல்பன் சத்தியசங்கல் இருக்கிறவன் கூடாது அபாப்த சமஸ்த காமனாக இருக்கிறாயி எல்லா ஆசைகளையும் அடைந்தவன் இனிமேல் அடைய வேண்டிய ஆசை ஒண்ணுமே கிடையாது ஏதாவது அடையப்படாத ஆசை இருக்கா அல்ல அவனுக்கு அபாப்த சமஸ்த காமன் எல்லா ஆசைகளும் அவனுக்கு நிறைவேறும் ஒன்னும் ஒரு ஆசையும் கிடையாதுவாதத்துக்கு போக வேண்டியதுதான் யார் வேணா சொல்லுவாங்க அவசியம் என்ன நெருப்புதானே சாப்பிடு எல்லாம் முடிச்சாச்சும் இனிமே போக வேண்டியதான் சொல்றாரு இருக்க வேண்டியதுதானே அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லணும் என்றார் அத்தனையும் இன்னும் ஆசை உள்ளுக்குள்ள இருக்கு நிறைய இருக்கு எல்லாரும் நினைச்சுக்கணும் அடை அடைஞ்சாச்சு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நடைஞ்சாச்சு இனிமே ஒண்ணு வேண்டியதில்லை கல்யாணம் பண்ணிக்கிறீர குடுப்படான்னு கேட்டார மூச்சு கோபுறது மூச்சு கோப்பது பிராணம் போறது அத்ய சம்பிரதாய சேந்திர வாளுடைய சம்பிரதாயத்தை என்னென்ன கடைசியா ஆபத்து சன்னியாசம் கடைசியால் சன்னியாசம் பண்ணிதான் மோட்சம் சன்னியாசித்தான் மோட்சம் வாழ்வுடைய சம்பிரதாயம் வந்த ஆ சன்னாசம் பண்ணிக்கிறீரா அப்படின்னு கேட்ட மூச்சு வாங்கிட்டு இருக்கு அவருக்கு காதல் என்ன விழுந்தது ஆபசன்னியாசன விழில ஆவர்த்தனம்னு விழுந்தது ஆவர்த்தனம்னா ரெண்டாம் தல்யாணம் நடத்தம் பண்ணிக்கிற மூச்சு வாங்க குடுப்பாலா போட்டிக்கிறேன் ஒருத்தந்தான் எ அடைவதற்காக பிறக்கிறத்துிர்சைய அடைவதற்காகத்தானே ஒரு காரியம் அதுக்கு ஒரு உம் இருக்கணும் என்ன உத்தேசியத்துக்கான பிறக்கிறாய் அதனால உனக்கு அது கிடையவே கிடையாது அது கிடைய கூடாது கல்யாணிக தான் எனக்கு கூடாது சர்வஜனுக்கு கூடாது சர்வேஸ்வரனு சத்தியசங்கல்பனுக்குமஸ்தனராமனுக்குஅப்படி இருக்கும்பொழுதோ உன்னுடைய பிறகு எதற்காக கேள்வி வைக்கிறான் இந்த ஆருக்கும் பதில் சொல்றான் இடத்துல ஆறு விஷயங்கள் ஆறு விஷயங்களுக்கு அற்புதமா இது அந்த ஆறு விஷயங்களை கொண்டு கூடாதுன்ற அதுக்கு இவன் சொல்லக்கூடியிருக்க ஆறு விஷயங்களை மனதிலே கொண்டு தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே ஆறு விஷயங்கள் என்ன அதை தெரிவிக்கிறார் அவதார சத்தியம் அயத் தா ஸ்வே மாத்திர நிதானத்தா தர்ம கிளானோ சுமுதயா சாது சம்ரட்சணாசான ஆறு விஷயங்களை முக்கியமாக கொண்டு எம்பெருமான் இவ்விடத்திலே நாலு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறான் இவ்விடத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நாலு ஸ்லோகங்கள் முதல்வெளியிடக்கூடிய நாளுக்கங்கள் அது முதல் ஜன்ம தவச்சா தானியேதாணி அத்தம் வேர்த்தபடிய அஜோபி சன்ன வயத்மா ரண்டாவிஷ் அஜோபி சன்ன வயத்மா பூத்தநீஸ்வரோன் பிரக்திஷ்ட சம்பவியாத்ம அடுத்தி தர்ம ஞானி பாரத அபியுதம் தர்ம தனம் ச பரித்திராய் நாராஷ்டம் அடுத்த ஸ்லோகம்ல ஆறு விஷயங்களுக்கு பதில் சொல்கிறான் இடத்துல அவதாரம் உண்மையா உண்மை அவதார சத்யத்துவம் அஜகத்வஸ்வாவதா சூத்த சத்துவய்சே மாத்திர்தா தர்மஜானோ சமுதய முதல் விஷயங்களை உள்ளடக்கினதாக நாலு ஸ்லோகங்கள் பார்க்கப்படுகின்றன என்கிறார் இவ்விடத்துல சுவாமி தேசிகன அத்தமாக நிரூபித்து காட்டுகிறார் பிரம்மா இருக்கிற விவரித்து காட்டுகிறார் அந்த கீகரிய சந்திரிகை அத்புதமான அற்புதமாக விமரித்து சத்தியம் உன்னுடைய அவதாரம் சத்தியமா அல்லது அசத்தியமா பொய்யா அப்படின்னு கேட்டான் அது அவதாரம் சத்தியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொன்னா முதல்ல சொன்ன அர்ஜுனா உன்னுடைய ஜென்மம் உன்னுடைய என்னுடைய பத்தி நான் கேட்டேன் என்னுடைய தெரியும் என்ன அர்த்தம் இல்லஇப திருத்தாந்தோ அதான் என்னுடைய தான் உன்ன பத்தி உன்ன பிடிச்சு வீழ்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய ஜென்மம் உண்மைன்னு உனக்கு தெரியும் ஜென்மம் உண்மைதான் சத்தியம் தான் கூட தான் என்னுடைய ஜென்மமும் ஆஹா பகுனிமே வெதித்தான் ஜென்மானி தவ உன்னுடைய எண்ணங்களும் பரகழிந்து விட்டன என்னுடைய ஒண்ணு ரெண்டு இல்ல படரிமா ஒவ்வொன்னுக்கு அர்த்தம் சொல்ற கேஷாங்களை வாரி வரிசிக்கிறார்கள் அதை எப்படி சொல்லணும் கீதா சாஸ்திரத்தை கைல வச்சுக்கணும் எல்லாரும் உதங்கள் ரகசியம் தான் ஜென்மானி தவசார் தானியகம் உனக்கு எனக்கு என்ன வாசி தெரியுமா ஒரே ஒரு வாசி உனக்கு எத்தனை ஜென்மங்கள் கழிந்தது தெரியாது எனக்கு உன்னுடைய ஜென்மங்கள் எத்தனை கழிந்ததுன்னு தெரியும் என்னுடைய ஜென்மங்கள் எத்தனை கழிஞ்சது பகூனியும் எத்தனையோ ஜென்மங்கள் இல்லை எல்லாமோ பிறந்திருக்கேன் மிருகமாகவும் தேவ யோனியிலேயும் பிறக்காது கிடையாது நான் பிறக்காத யோனி உலகத்தை இல்லாத யோனி அப்படி என் பெறுமா அவ்வளவு பிறந்திருக்கிறேன் பகூனிமே தீ தானி ஜென்மானி தவஜார்ஜுனா தான்யஹம் வேத சர்வாணி அத்தம் தெரிய தெரியல பிறந்த தெரியுமா அங்க என்ன பரத்தம் உண்டோ இந்த பரத்த குறையவாமல் பிறக்கிறேன் பிறந்தாலும் கூட என்னுடைய மேன்மைக்கு ஒரு காலத்துலையும் குறையவே கிடையாது அஜோபி சன் சம்பவாமி அபி ஆத்மா பிசன் சம்பவ சம்பவாமி என்று மூன்றாக பிரித்துக் கொள்ள வேண்டும் விட சில என்று எனக்கு ஒரு பறவை ஏற்படுவதே கிடையாது பிறகு குறைவு ஏற்படுகிறது காரணம் என்னன்ன கர்மத்தினாரே பிறக்கிறார் எல்லாரும் எல்லாரும் பிறக்கிறதுக்கு காரணம் கர்மா காரணம் புண்ணிய பாப ரூப கர்ம பலானுபவத்திற்காக சரீரம் பிறகு உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா புண்ணியமும் கிடையாது பாபும் கிடையாது எந்த கர்மங்களை என்னை ஸ்பர்சிப்பதே கிடையாது நமாம் கர்மானி விந்தி அஜோதி சன் அஜனா பிறக்காதவனா இருந்தும் நான் பிறக்காதவனுக்கு என்ன பெருமை உண்டோ அதோட இருக்க அதை சொல்றேன் விடத்துல மரத்திற்கு பறவே கிடையாது விடத்துல அவையாத்மா சரீரத்துக்கு அறிவை என்ன திரும்பியும் உண்டோ அந்த திரும்பியும் ஒரு பறவும் கிடையாது சுருக்கமா தெரிவித்த அவையாத்மா தன்மை கிடைக்கிறேன் அதற்கு மேலே பூதங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறேன் உள்ளாருக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை குறையாமல் வந்து பிறக்கிறேன் அதுதான் அவதார சித்தம் அஜக அவனுடைய சுவாவத்தை விடாமல் அஜகத்தின்னு விடாமல் வந்து பிறக்கிறான் இங்கே கூட அவனுக்கு ஒரு காலத்திலேயும் அடுத்த அதற்கு மேலே சொல்றாவதா திருமேன் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டது மூன்று குணங்கள் முக்குணங்கள் இருக்கிறதே சத்தர சமோ குணங்கள் அது கடைசின பிராகிருதமான சரீரம் அல்ல கண்ணனா பிறந்தாலும் மீனாய் பிறந்தாலும் ஆமியாய் பிறந்தாலும் கேலாய் பிறந்தாலும் நரசிம்மாய் பிறந்தாலும் பாவனாய் பிறந்தாலும் எல்லா இடத்திலும் எம்பெருமானுடைய திருமேனும் எப்படிப்பட்ட இருக்கக்கூடியது பரமசத்த சவாசரின்னு கேள்வி கேட்டார் அதனாலதான் ஆக அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா சுத்தசத்தமாக இருக்கக்கூடியது எல்லாம் கடைசி நமக்கு மூணு குணங்களும் மாறி மாறி வருது மூணு குணங்கள் ஜீவாத்மாவுக்கு அந்த குணங்கள் கிடையாது தான் இந்த மூன்று குணங்கள் உண்டே உரிய ஜீவாத்மாவுக்கு கிடையவே கிடையாது சுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அது கிடையவே கிடையாது இது கழிஞ்சுது நிறைஞ்சால போய் ஸ்நானம் பண்றோம் கிடைச்சியில ஸ்நானம் பண்ணா போயிடு இந்த சரீரம் போயிடுப்பாடு அப்பராபுத்தமானது அந்த குணங்களே கிடையாது அப்பராபுத்தமான நிதானதா நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் தெரியுமா அர்ஜுனா நீ பிறக்கிறது காரணம் கர்ம ஆண் பிறப்பதற்கு காரணம் ஆசைப்பட்டு வந்து பிறக்க இவரிடத்திலே கேவல இச்சை சாஸ்திரம் சொல்றது ஆத்மாவா புத்திரனாமாசி ஆத்மாதான் புத்திரன் அங்கன் தான் புத்திரன் ஷாப்பனார் தான் புத்திரன் வேற யாரும் இல்ல இவனே தான் புத்திரன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன் இந்த சாஸ்திரத்தை பத்தி ஒரு நாடு பெருமாள் சிந்தித்தான் ஆத்மாவை புத்திரனாமாசின்னு சொல்றேன் எனக்கு அப்பா ஒருத்திரமில்லையே நான் ஆத்மாவை புத்திரனாமசின்னா இருக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு பார்த்தான் ஒருக்கும் வந்து பிறந்தான் அந்த காலத்துல அதைத்தான் வேதாந்தம் வர்ணிச்சது அற்புதமாக வர்ணித்தது பிதா வேதன் பிதா புத்திர எனப்பிட்டுமான் யோதி நாவேதின் மனு தேகம் தன் பிதா சர்வலோக பிதாவா இருக்கக்கூடியவன் தன்னுடைய புத்தர்களே ஒருத்தனை தனக்கு பிதாவாக ஏற்றுப்படுகிறான் தசரதற்கு ராவனுக்கு என்ன சம்பந்தம் என்ன கேள்வி ராமாயணம் பூரா அப்படின்னா இந்த வேதாந்தி சிரிச்சான் கிலக்கூடிய வேதாந்தி இருக்கதான் இதிகாசத்தோட இன்னும் போச்சு வேதாந்தம் தெரியல வேதாந்த தெரியுமா அவன் தான் பிதா ராவன் தாக்குனர் சத்தியம் அப்படின்னா ஒரு சிமான ஒரு சிமானி அப்படின்னு அந்த மகளிர் தான் வந்தா கோபி ஆசிரியர் வந்தா எங்க ஆத்தி கொஞ்சம் முடிவு நாங்க கொஞ்சம் வச்சுக்கிறோமே நாங்க கொஞ்சம் வச்சுக்கிறோமே கொஞ்சம் மடியில் வச்சுக்கிறோமே அப்படின்னு தந்தம் குறங்கிட இரத்த மடியில் வச்சுக்கிறவன் எத்தனை நான் தான் வச்சிருக்கிறேன் இட்டுக்கு விட்டு போறதுன்னு தாயா பாண்டிய வச்சு போட்டேன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சம் காரம் வச்சுக்க பெண்கள் வச்சுக்கணுமே எல்லாரும் வச்சுக்கணுமே முறைமுறைன்னு வரிசை வரிசையா ஷிப்ட் போட்டுன்னு வச்சுக்க ஒரு பெரு கேட்ட உடனே இந்த கண்ணன் இருக்கானே இவன் உடனே சீர்தான் எதுக்கா சிரிச்சா அப்படின்னா அவர் போய் கேட்கிறானே அது கேட்டது மாத்திரமில்லை யாருன்னு கேட்டுட்டு உங்க யாவன் உன்னுடைய சாப்பனார் யாருன்னு கேட்டார் கேட்டு வேண்டிய தாக்குனார் தாக்கனார் ஆகக்கூடிய நான் தான் எனக்கு தாக்குனாரே கிடையாது இவர் கேட்கிறாளே ஒன்னும் ஞானம் இல்லாமல் இந்த இடைச்சி அழக்க இடக்கை தெரியாத பெண்பல்ல கேட்கிறாடே நினைச்சி சிரிச்சான் சிரிச்ச உடனே அப்புறம் என்ன பண்ண சிரிக்கலாமா பாவம் கேட்கற அவளுக்கு இந்த ஜானம்டா ஏதாந்தம்டா நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சுடல அவள் சொன்னதை கேட்டு நாம சிரிச்சு அவளை பரிவேசிக்கலாமா அப்படின்னு நினைச்சான் அரைக்கண்டான் வாயினால சொல்லுடா உந்து அது ஒன்னுறே ஒரு யார் உந்த யாவன் உந்த உன்னுடைய தாப்பனார் யாருன்னு கேட்கிறாரே இவர்தான் அப்படின்னு வாயினால சொல்லலாம் நினைச்சுட்டு வாயை திறந்துட்டான் உடனே யோஜனம் பண்ணான் செங்கே கைப்பட்டு கட்டகட்ட வயிறு போட்டு இந்த கை வச்சு குண்டு வரல் கடைக்காரையும் காட்டினான் அப்படின்னு அவரை காட்டினான் நந்தன் பேட்டன் அன்பா நங்கல் கோன் வசுதேவன் பெற்றிலும் அதெல்லாம் நந்த கோபனை கடைசி என்ன என்னை கைப்பிடித்தான் ஒரு பத்து பாசேகர பெருமாளுடைய ஏறுபிடித்தவன் செய்வார் பானை பிடித்தவள் பாக்யம் கிடைத்த ஏறுபிடித்தான் என்ன பண்ணுவான் வரக்கூடிய பண்டாட்டி இருக்காளே அவள் பாக்யசாலியா இருக்கோம் அந்த பாக்யசாலி அவர் யசோதையனுடைய கழுத்துல தாலியை கட்டினார் அழகான கிடைச்சது நந்தபோபர் எங்கீட்டுல வசுதேவன் எங்க வீட்டுல ஜாலி கேட்டினா காராக இருக்க வாசன் கிடைத்தது என்று வருத்தப்படுகிறான் விடத்திலே தெய்வத்தே தேவைன்ற ஆகல எம்பெருமான் அவன்தானே அந்த எம்பெருமான் தந்தையாக இருக்கிறான் தகப்பனாராக இருக்கிறான் அந்த தகப்பனாரா இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையில உலகெல்லாம் தகப்பனாரா இருக்கக்கூடிய உலகுக்கு ஒரு முந்தை தாய் தந்தையா இருக்கக்கூடிய பெருமான் தன்னுடைய புத்தர்களுடைய ஒருத்தனை தனது தகப்பனாராக கொண்டான் அப்படின்னு கேட்டார் அப்ப பிறக்கக்கூடிய இச்சை இச்சையினாலே வந்து பிறக்கிறேன் நான் பிறப்பது இச்சை காரணமே ஒழிய கிருபை காரணமே ஒழிய வேறு ஒன்னு போலே கர்மம் காரணம் அல்ல அதை சொல்ற பேச்சா மாற்ற நீதார்த்த இச்சையினாலே வந்து பிறக்கிறான் விடத்திலே இச்சாகிரகி அபிமத பூர்வ தேகா என்ற ஸ்ரீ உஷ்ணு பராசர மகர்ஷி இச்சையினால் எடுத்துக் கொள்ளப்பட்ட வடிவு எம்பெருமானுடையது அதை அடுத்தபடியா சொல்லு அவதார ரசியத்தில் முக்கியமானது மூணு விஷயங்களும் மூணு விஷயங்களும் முதல்ல ஒரு விஷயம் சொன்னா சத்தியம் அவதாரத்த சத்தியத்துவ சித்தம் அயத்தஞ்சா ஸேச்சா மாத்திர நிதார்த்தா அதுக்கு மேல எப்ப பறக்கிறேன் இந்த காலம் சொல்லணும் அதை சொன்ன தர்ம கிளானோ சமுதய தர்மசிய கிளானி பவதி பார் எப்ப தர்மத்துக்கு கொஞ்சம் வாட்டம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் வந்து பறக்கிறேன் அப்ப என்ன பண்றேன் அபியுத்தானம் அதர்மஸ்யா அதர்மம் தனக்குற பொழுதோ அதை பேரோடு கடைய வேண்டும் என்பதற்காக வந்து பிறக்கிறேன் தர்மத்துக்கு வாட்டம் ஏற்பட்ட காலத்துல நாங்கதான் பெருமாள் சொன்ன தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுமே உரிய தர்மம் அழியாதுன்னு தான் ஏன் அழியாதுன்னா அது சனாதன தர்மம் ஆகையா நிச்சயமா இருக்கக்கூடிய தினம் சனாதனம்னு என்ன அர்த்தம் நித்தம்னு அர்த்தம் கொஞ்ச காலம் சனாதனிஷ்டு சனாதனிஷ்டன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சனாதனிஷ்டு சனாதன சனாதரிஷ்டன்னு என்ன அர்த்தம் அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருந்தா சனாதனிஷ்டே சனாத்தனிஷ்டே நிறைய ஒளிச்சுட போற சொல்லிட்டு இருந்தா சனாதனிஷ்டி ஒழிக்கிறத நிச்சயமா இருக்கிறத ஒழிக்கிறேன்னு எப்படி ஒழிக்க முடியும் அது நிச்சயமாக இருக்கக்கூடிய சனாதன தர்மம் நிச்சயம் தர்மம்ன்றது எப்பொழுதும் இருக்கக்கூடியது அதை அழிக்கவே முடியாது அதனாலதான் சொன்ன சொன்னா தர்ம கிளானோ கிளானம் சொன்னா தர்ம நாசம்னு சொல்ல தர்ம நாசம் ஏற்பட்ட காலத்துல வந்து பிறக்கேன்னு இன்னும் பிறக்கல நிறைய வாழ்க்கை ஏற்படலைன்னு இன்னும் நம்மால வாழ்க்கை அடைய முடிய முடியாது பண்ண முடியல சிரமப்பட்டு பாக்குறோம் பாட்டா அடைய மாட்டேங்குறது தர்மம் இருக்க வாட்ட அடைய மாட்டேங்கிறது வாட்டம் அடைஞ்சா வந்துருவான் பெருமா இந்த காலத்துல விட மாட்டேன் தர்ம கிரானம் சாதுக்காக வந்து என்கிறான் அடுத்தபடியா பரித்ராணாய் சாது பரித்ரா இந்த பரித்ராணன்ற பரிகின்ற உபசர்வத்துலதான் அவ்வளவு அர்ஷங்கள் என்கிறான் விடமான் சங்கல்பத்தாலிய சாதுக்குள்ள ரச்சிட்டேன் குப்பத்தை பறிச்சா நடிச்சிருக்கா நிச்சயம் இழுக்கிரமப்பட்டான் கிடைக்கல என்னாச்சு என்னால ஒண்ண முடியல துதிக்க முழுக்க முடியாத ஆபத்து வந்தது நாராயணாவும் மணிவண்ணான் அகனையாய் வாராயண் நாராயண என்று கூப்பிட விவரமான அரபுத்தருடைய மழுக்கரைக்கு வந்து சேர்ந்தார் வந்தி சேர்ந்து ரட்சித்தான் காலத்தில் பெரும நினைக்கேவ சங்கல்ப மா நடந்துதல்ொழ வேண்டும் என்கிற காதல் சேவிக்கணும் நேர்ல கண்ணாரை காண வேண்டும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அவனை பார்க்கல அவன் துடிச்சு போறான் அப்படிப்பட்டவன் இவன் அவரை பறிக்கிறான் நேர்ல வந்து இவர்களை லட்சித்தால் ஒழிய கண்ணாரை காண வேண்டும் அவனை கண்டு பூவை அவன் திருவிழித்த அவன வேணும் ஆசை கடைசியில வேறு கொண்டார் உத்திரேசம் எடுத்தார் நாகம் கடையபர சியாஸ்தியாடார்த்தம் மதுசூதனா இந்த சரீரம் போப்பதற்காக கூட்டன் அதை அழிஞ்சு என்னைக்கானாலும் அழிய போ இன்னைக்கு எல்லாருக்குறாரோ இன்னைக்கு நீ ரிச்ச நிச்சயமா இருக்க போறது இருக்க போறது இல்ல இது ஒரு காலத்துல அழியத்தான் போறது அத பத்தி நான் கூப்பிடுல கரஸ்டமரா பாதையோ அர்த்தித்தோன் தவிர எடுத்த குப்பத்தை சாப்பிட்டு சங்கல்பம் வரவேண்டும் கண்ணாலே கணவாராய் என்னன்னு கண்ணும் வாயும் சுவர்ந்து என்று ஆய்வாறு சொல்றேன் ஒரு நாள் காணவாராய் இது என்ன அவசைப்படுறா அவாதான் சாது கண்ண ஹரித்ரா சாது நான்கள் சாதுன்ற சப்தத்துக்கு அப்படி வியாட்சாரம் பண்றாரு பெருமானார் இடத்துல சாதுன்னு எப்படிப்பட்டவன் தெரியுமா பாத்துக்கார ரொம்ப சாது பாட்டுக்கார சாது ரொம்ப சாதுன்னு என்ன என்ன சொன்னாலும் கேட்பார் அவள் சொன்னாலும் கேட்பார் யார் சொன்னாலும் ஒண்ணும் தெரியாது அக்கிலி ஒண்ணும் தெரியாது அதுதான் சாது அப்படின்னு அந்த அப்படியே அர்த்தம் பண்ற குஞ்சுமான சாதுன்னு சொல்லுவா அவன சாதுன்னு சொல்லலை படத்தில் சாதவகா சாது கண்ண ஆசிரியமா காணவில்லை என்றால் சுடித்து போகக்கூடியவர்கள் அவட உடம்பெல்லாம் ஊருகி போயிடும் ஆத்மாவே ஊருகம் காலத்திலே பிரச்சித்திர சர்வ காத்திராக எங்களிடந்து கண்ணனை பெருகும் அவர்களுக்கு சுடிக்கிறார்கள் என்று அவர்கள் காண வேண்டும் காண வேண்டும் ஒரு கணம் இந்த ஒரு க்ணம் மாற்றம் அவர்கள் தெரிவிக்காமல் போனால் ஒரு கல்பக்கோடி சாஸ்திரம் மன்வான கல்பக்கோடி சாஸ்திரமான நீ போயிரூழி தாமரை கண்கள் தகவலையே நீ கண்ணா தைமர தோழியினை காணலாம் என்ன பண்றேன் அனுபவிச்சிருக்கோம் ஒன்னு விடாமல் சொல்லிடுங்க ஒரு பதம் விடாமல் சொல்லி இருக்க அப்படி அனுபவி அனுபவத்திருக்கிறோம்னு சொல்ற அனுபவத்திருக்கிறேன்னு சொல்றதா தெரியும் அனுபவம் இருக்கிறோம்னு சொல்றேன் அனுபவி சந்தேகமே கிடையாது அநேகம் பேர்களை முடிஞ்ச உடனே வந்து இன்னைக்கு நான் கேட்டேன் நேத்திக்கு இன்னைக்கு ஆச்சரியம் அப்படின்னு நேத்திக்க நேர்த்திக்கிற ஆச்சரியம்னா இன்னிக்கு எப்பொழுதும் உடனே அவசிரியம் சொல்றாங்க நாள் திங்கள் ஆண்டு மூழ்கிறோம் அப்பொழுது அப்பொழுது இதை சொன்னவர் அவர் சொன்ன எப்பொழுது ஆரோகி அவருடைய காலக்ஷேபம் என்னுடையது சொல்லாது அம்பளரோட அம்பள காலட்சே அவருடையது நல்ல அசதுமா இருக்கு. யாரை சொல்றா? நடவிராமண்டார் இந்த காலேஜ் பூச்ச காலே வேலை இந்த எப்பவன் வந்து படுத்துட்டாங்க. படுக்கெல்லாம் பக்கத்துல படுத்துட்டாங்க. பரமபுஷன நாயகி ஆழ்வாராயர் ரெண்டு பேரும் ஒரு படுக்கையில படுத்துட்டாங்க. காலேல இருந்து வந்து பண்ணமார்கள் மேக்கப் போண்டாம ஆ பாப்பரா அது தெரியும். பண்ணமார்கள் மேக்கப் போ பாப்பரா பாப்பரான்றது என்ன நினைச்சுட்டான். பூயி டாகிட்டின்றது அவனே இருக்கா பக்கத்துல இன்னே எழுந்திருக்கவே இல்லை. இவள மட்டும் எழுந்திருந்து உட்கார்ந்தே இருந்தாங்க. உட்காந்து என்ன பண்றா அவன் கண்ணு பின்னாரு போனதான் நினைச்சு விட்டா தன்னை விட்டு பிரிந்து போனதான் நினைச்சு விட்டா நினைச்சுன்னு என்ன வருத்தப்படுறா உடம்பெல்லாம் மெரிஞ்சு போச்சு போக வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு இருக்காரு போகாதே சொல்ற வாரத்தை அவனே பத்து பாசுரங்கள்ல ஊருகி துடித்து சொல்லுகிறார் ஆய்வு போகாதே போகாதே போகாதேன்றான் உடம்பெல்லாம் மெரிஞ்சு போச்சு பெய்மரு தோழினை வெளியுமாறு வேற எப்படி எல்லாம் மெரிஞ்சு போச்சு என்னுடைய வேணும் ஆய்வார் கேட்ட பக்கத்துல இந்துமான் படிச்சுருக்காங்க நினைக்கிறான் கண்ணன் நினைக்கிறான் நாம தான் இன்னும் போகல அப்படி இருக்கும்போது இவ்ளோ என்னமோ நான் போனதா நினைச்சு போறாளே அப்படின்னு நினைச்சா இப்படி ஒரு பிரமம்டா அப்படின்னு நினைச்சு வார்த்தை சொல்லடா பெண்ணா சந்தேகப்படாதே உனக்கு எந்த விதமான சித்தத்துல வேண்டாம் நான் இங்கதான் இன்னும் இருக்கேன்னு சொல்லணும்னு இவன் நினைக்கிறான் அதுக்குள்ள அவளை பார்க்கிறான் அதுலதான் நம்மளோட வியாக்கியான அவர் சொல்ற பார்த்தா பக்கா உடம்பெல்லாம் மெரிஞ்சு போயிருக்க அத பார்த்தா பார்த்த இப்படி மெரிஞ்சு போச்சேன் விட்டு பிரிஞ்சு போயிட்டு கண்ணனுக்கே சந்தேகம் வந்துவிட்டோம் கண்ணனுக்கே என்ன சந்தேகம் வந்து இல்லாத இவ்வளவு உடம்பு மெலியுமா உடம்பு மெரிஞ்சு போயிருக்கேன் நாம ஒருவேளை பிரிஞ்சு போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு அவனுக்கே சந்தேகம் வரும்படியாக அப்படி பண்ணுறவா சாது இவரல்லவா சாது என்கிறார் விடத்துல அப்படி துடிக்கக்கூடியவர்கள் சாது வேர்மறை கோவில் பாசுரங்களில் கோபிகள் ஒரு திருடி கண் கொற்ற காலம் அது ஒரு பெரிய கோடி யுகம் போன இருக்கிறது வருத்தப்படுகிறார்கள் அப்படி இருக்கிறவா சாதுக்கள் அவர்கள் தான் சாதுக்கள் அந்த சாது அற்புதமான <laughs> <laughs> இது ரொம்ப அஷடான வார்த்தை இருக்கா சந்தா கேட்க என் கூட கொஞ்சம் உட்கார்ந்து பேசும் கூட உங்களோட பேஷன ஆசையா இருக்கேன சந்தியாபந்திரமான இது அஷடான வார்த்தை சந்தியாபந்திரமான சந்தியாபந்திரத்தை தூக்கி போட்டு இவளோட ரசிகனா இருக்க கூட இருக்கட்டும்னா இன்னொரு அர்கியம் விட்டா போச்சு இன்னொரு அர்கியம் விட்டா போச்சு அவ்வளவு தர்மமானம் பண்ணணும் கண்ணு குட்டி பின்னாடி போனோம்ன்றான் எல்லாம் சொல்லாதே இது அசடான வார்த்தை என்ன அழுவா அடுத்த அசடான வார்த்தை கொஞ்சம் அப்பா அம்மா சொன்னா தான் அவன் பேசுவேன்னு சொன்னா இது காட்டுல வார்த்தை இல்லையா உண்டா அப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மாவே கட்டிட்டு அழகூடாதுன்னு சொல்ல மாட்டான் அது மாதிரி சொல்லலாம ஒரு வார்த்தை இது அதை காட்டுல அசடான அடுத்தபடியா அப்புறம் சொல்லிட்டான் உண்மையானது சொல்லுங்க சத்தியமானது சொல்லுங்க ஒரு நாள் நீ சத்தியம் சொல்ல மாட்டேன் சத்தியம் சொல்றேன் சொல்லு அப்ப என்ன சொல்லிருக்கான் ராமாவதாரமா இருந்தா நடக்கவே கிடைக்காரு கிருஷ்ண அவதாரமா இருக்கு கிருஷ்ணா அவதாரத்துல அவன் கடைசியா சத்தியமா சொல்றேன்னா என்ன சத்தியமா சொல்லுண்ணா இல்ல அங்க ஒரு பொன்பிள்ள அவள இடத்துல ரொம்ப ஆசை அவளை பார்க்க வரேன்னு சொல்லிருக்கேன் அது போப்பேண்ணா இந்த முதலிய சொல்லக்கூடாது அவளே இங்காயிருச்சு அவளவு வாசலை நிறுத்தி வச்சு அவளவு உள்ளாயிச்சு வா உடனே உகத்து நல்லவரோடு முடிதந்து உண்டன் திருவுள்ளமிடர்களுங்கோரும் நாங்கள் கல்வி என்பொருதும் என் பெண்மை அத்தோம் என்றெருமான் பசுமை கம் அவளோட இங்கே வா ரெண்டு பேருக்கு நான் தெளிவு பண்ணி போடுறேன் ரெண்டு பேருக்கும் நீ யாரோட சேர்ந்திருக்கிறாயோ அவளோட நீ சேர்ந்திருந்த அனுபவத்தை பண்ணுவதிலே எனக்கு நீதான் நமசப்தார்த்தம் என்கிறார்கள் நாராயணா ஸ்ரீமதி நாராயண அவர நமஹா என்னது அந்த நமச்சப்தார்த்தம் தான் குகக்கர அல்லரோடு மொழி தந்து உள் தன் திருவுள்ள வடர்கள் தோறும் தாங்கள் இங்கே அழிச்சு இல்லவா இதுக்கா பசுமைக்கணும்னு சொல்லணுமா மாதாத்துக்கு பல தந்திர சொல்லணுமா ஜாதிக்கு பண்ணணும்னு சொல்லணுமா பலே சுருந்தான சந்தோஷமா அழிச்சுன்னு வந்திருக்கலாமே இப்படி இருக்கக்கூடியவர்கள் சாதுப்ப எம்பெருமான அந்த கஷணத்திலே கூட விரிந்து செய்ய முடியாதுன்னு ஏற்படியவள் அவர்கள் அவருடைய சம்ரக் அதான் சாதுபரிக்கிராணம் துஷ்கிருத் சங்கல்பத்தால் நடக்கும் அதுக்கப்புறம் வேணும் இல்ல துஷ்கிருத்விராசம் அதனால நடக்காது நேர வரணும் பெருமானுக்கே என்ன ஆசை நம்ம நம்முடைய அடியார்களை கையோட இன்றி அடிக்க வேண்டும் என்பதற்கு நாசம் சங்கல்பத்தாலே அல்ல அதே போல தர்ம தர்ம சம்ஸ்தாபனமும் அவ்வளவு சுலபமாக முடியாது தர்மம் என்றாரே அவன் தான் தர்மம் சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடியவன் தன்னை நின்று அவர் பண்ணிக்கொள்ளணும் என்பதற்காக வந்து பிறக்கிறான் இதுதான் ரகசியம் கிருஷ்ணாவதார ரகசியம் என்ன பசு வடிவத்தைக் கொண்டால் அக்காலத்திலே பூமி போனால் அசுரர்களால் நிறைந்து விட்டார்கள் பாரம் தாங்க முடியவில்லை ஆகினாரே என்னை ரட்சிக்க வேண்டும் என்ற எம்பெருமானன் பிரம்மா இடத்தில் பிரார்த்திக்க பிரம்மா சிவன் முதலிய தேவதைகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு எம்பெருமானத்தில் பிரார்த்திக்க எம்பெருமான் தான் கிருஷ்ணனாக வந்து பிறப்பதாக தெரிவிக்க கிருஷ்ணனாக வந்து அவதரித்தான் மண்ணின் பாரம் நீச்சதற்கே வடங்குகளை பிறந்தான் என்கிறார் விளக்கல கிருஷ்ண அவதாரம் என்றார் திருவித பரிச்சேதராஹித்யம் எெருமான் திருவித பரிச்சேத சாகித்யத்தோடு வந்து பிறப்பது அவதாரம் அந்த அவதாரத்தினுடைய ரகசியம் என்ன என்பதை கீதா சாஸ்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரகசியம் என்ன மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுசாகிறந்தான் அந்த எம்பெருமான் அப்படிப்பட்டேன் ஒன்னார குணச்சீர்த்திடங்கிறாரே எல்லோரையும் எழுதிக்கொண்டார் கிருஷ்ணாவதாரத்தில் உண்டார்